ம் திாமிகேந்திரைப்பூத்திரம் ஷங்கிரம் மேஷி கமாதூத்தீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்ட Smi, tvameva, pitat, tvameva tvameva sakha, tvameva tvameva tvameva tvameva tvameva அமூரூன் deva மாதே பதுச்ச சாா த்தமேவிரவிமே brahma vidyā sampradāya விதையயோ வம்ச ரிஷிபியோ नमो प्रत्यगर्थो ओम। ओम भद्रं மோ நமோருப்பலவரப்பிரகோவ் வாஹமஸ்மி ஓ பங்கேயாமே மாயத்தா ஸிரீரங்கை வாம்சி யேமதேவ் தஞ்சாயுந்திரோ வூஷா வித ஸ் அரிஷ்டோகஸ்பாதி கையலோபிஷ் ரெண்டாவது மந்திரம் सहोवाच पिता <Sessly> श्रद्धा भक्ति ध्यान न न தஸ்மசோ பித்தமனோவே கமணத்தியகே நைக்கே परेणना பரண நம் यद्यतयो वेदांत विज्ञान, वे विज्ञान ते, ते, ते परांतकाले பராமத்தாஃப் பரிமுச்சியந்தி சர்வே ஆஸ்வலாயன மகர்ஷி பிரம்மதேவர்கிட்ட பிரம்மவித்யையை உபதேசிக்க வேண்டுமென்று பிரம்மவித்யினுடைய மகிமைகளையும் பலன்களையும் எடுத்துச் சொல்லி பிரம்மவித்யை உபதேசிக்குமாறு கேட்டார் இத்தகைய பலன்களை உடைய இந்த பிரம்மவித்யை எனக்கு உபதேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய பிரார்த்தனை உடனே உபதேசம் முன்னாடி ஒரு ஆள் உத்தம அதிகாரி ஆஸ்வலாயன மகர்ஷி அதனால ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால தெரிந்து கொள்ளணும் ஸ்ரத்தா பக்தி தியானம்ங்கிறதுக்கு ஸ்ரவண மரண நிதித்தியாசனம்னு அர்த்தம் பார்த்துட்டோம் ஆனால் இந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் சந்நியாசம் முக்கியமான ஒரு அங்கம் அங்கம்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பற்றற்ற மனப்பான்மையோடு இருக்கணும் சன்னியாசத்துக்கு இங்கே ஒரு லக்ஷணம் சொல்கிறார் சங்கரானந்த சுவாமி சந்நியாசத்துக்கு சமையக்கு வாந்தா வாந்த விஷ்டாதிவத்து லோகத்வயபோகசிய நியாசகா தியாகா சந்நியாசா அதாவது இகலோக போகம் பரலோக போகம் இந்த உடம்பில் இருந்துட்டு அனுபவிக்கிற சென்ஸ் ப்ரெஷர்ஸ் இனி வேற பாடி கிடைச்சா அந்த உடம்புலேருந்து அனுபவிக்கிற சென்ஸ் ப்ரெஷர்ஸ் ரெண்டுமே வேண்டாம்னு சொல்றதுக்கு பேர் தான் சந்நியாசம் லோகத்வய லோகத்வய போகசிய நியாசா சம்நியாசா அந்த சம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எப்படி வாந்தி எடுத்தா அந்த வாந்தியையும் மலத்தையும் நாம் அது பக்கத்திலேயே போக மாட்டோமோ அப்படி விடணுங்கிறது அ சம்கிரத்துக்கும் நியாசத்துக்கும் இவர் சொல்ற அர்த்தம் ஒன்ஸ் அதை விட்டாச்சுன்னு சொன்னா மறுபடியும் அதுல வரப்படாது புத்தி வராத அளவுக்கு அதை விடணும் தன்னோட மனசு பக்குவத்தை அறிஞ்சு அதை விடுறதுன்னு அர்த்தம் அஹ சந்நியாசம் சாதாரணமா சந்யாசத்துக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லுவோம் சந்நியாசம்னா அது முதல்ல கர்மாவை விடுறது கீதையில பதினெட்டு அத்தியாயத்துல அர்ஜுனன் கேக்குறான் சந்நியாசம்னா என்ன தியாகம்னா என்ன இங்க பாருங்க தியாக சப்தமும் இருக்கு சந்யாசப்தமும் இருக்கு இங்க தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு இருக்கு சந்நியாச யோகம்னு இருக்கு கிருஷ்ணர் சொல்லுவார் முதல்ல காமிய கர்மாக்களை விடுறதுதான் முதல் சன்னியாசம் காமியா நாம் காம்யா நாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விது அடுத்தது என்னென்னா கர்மாவெல்லாம் பண்ணிட்டு கர்ம பலன்லாம் எனக்கு வேண்டாம் ஒரு கர்மா அப்படின்னா அந்த கர்மத்துக்கு பலன் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் நேத்தி கூட பார்த்தோமே அதாவது கேனோப்பிஷத்தில் பார்த்தோம் பகவானை பூஜைக்கு உரியவராக ஒருத்தன் தியானம் பண்ணினானே ஆனால் அவனை எல்லோரும் பூஜை பண்ணுவார்கள் அப்படின்னா இது பலன் இப்போ பகவானை நான் பூஜை பண்ணினா என்ன எல்லோரும் பூஜை பண்ணுவார்கள்ங்கிற பலனை எதிர்பார்த்து பண்ணுறது அதுக்கு சம் அது சம்சாரம் சம்சாரம்னா என்ன மறுபடியும் ஜென்மாக வரும் என்ன என்னோட நான் பூஜையை வாங்கிக்கணுமே ஆகையினால பகவான் இப்போ அன்னத்தை பிரம்மமாக உபாசனை பண்ணினா அன்னன் நிறைய கிடைக்கும் பிராணனை உபாசனை பண்ணினா பிராணன் விருத்தியாகும் மனசை பிரம்மன உபாசனை பண்ணினா பயம் போகும் இப்படிலாம் இருக்கே விஜானம் பிரம்மச்சே தேத தஸ்மா பிரமாத்திய சர்வான் காமான் சமஷ்ணுதே இப்படி எதை சொன்னாலும் ஒரு பலனோட தான் கர்மாவை சொல்கிறது சாஸ்திரம் இந்த கர்மாவுக்கு இந்த பலன் aha சர்வ கர்ம பலத் தியாகம் நான் கர்மாவை பண்ணுறேன் கடமையை செய்கிறேன் இந்த பலன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பகவான்கிட்டே சொல்லுறேன் நீ சொன்ன கர்மாவை நான் பண்ணி விடுறேன் அதுக்கு நீ சொல்கிற பலன் இருக்கே அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு கர்மாவை பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை கர்மன்னே அதிகாரா ஆனால் பலன்லேயும் எனக்கு அதிகாரம் இருக்குது எப்போ எப்போ கர்மாவை பண்ணுறேனோ அப்போ பலன்லையும் எனக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த அதிகாரத்தை நான் விடுறேன் கர்மா அதிகாரம்னா தகுதின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஒரு வேலையை செஞ்சால் அந்த வேலைக்கு சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது நான் வேலை பண்ணேன்னா அந்த வேலைக்கு சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு ஆனால் நான் வேலை செய்யணா எனக்கு சம்பளம் வேண்டாங்கிறேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஆனால் வேலை செய்கிறேன் எனக்கு பலன் வேண்டான்னு சொல்கிறதுக்கு அந்த பலனை யாருக்காக கொடுங்கோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் இருக்குது ஆஹா வேலை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு வேலை செய்ய ஆரம்பித்தா அந்த வேலையோட பலன்லையும் எனக்கு உரிமை இருக்கு எப்போ டியூட்டி இருக்கோ அப்போ தான் ரைட் இருக்கு டியூட்டி இல்லாமல் ரைட்டை கேட்டோம்னா ஆபத்து பிரச்சனைய சர்வ கர்ம பல தியாகம் பிராகு தியாகம் விச்சக்ஷனா அப்படி கீதையில் பார்க்குறோம் ஆக கர்ம அதத்தை வச்சிருந்தா நான் சொன்னேன் காலையில் அதாவது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் தெரியும் நித்திய நைமித்திக்க கர்மாவில் தான் வேணும்னோ வேண்டான்னு சொல்ல மற்ற கர்மாவில் பலன் வேணும் வேண்டான்னு சொல்ல முடியாது பிராயஷ்டித்த கர்மாவுக்கு பலன் வேணும்னு நினைச்சி தான் பண்ணுறோம் காமிய கர்மாவுக்கு பலன் வேணும்னு நினைச்சு தான் பண்றோம் அப்படி தான் பண்ண முடியும் காமிய கர்மாவுக்கு பலனை விரும்பித்தான் பண்ண முடியும் பிராயஷித்த கர்மாவுக்கும் பலனை பலனை விரும்பித்தான் பண்ண முடியும் அங்கே பலனை விரும்பாமல் இருக்கிறதுக்கு சாய்ஸ் கிடையாது எங்கள் காமிய கர்மாவிலையும் பிராயஷ்சித்த கர்மாவிலையும் ஆனால் நித்திய கர்மாவை பண்ணுறது நித்திய நைமித்திக கர்மா பண்ணி ஆகணும்னு சட்டம் ஆனால் அதில் வந்து எனக்கு பலன் வேணும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது நித்திய கர்மத்துக்கு பலனை நான் அது பெரிய விசாரம் நீங்கள் பார்த்தா நிறைய இருக்கும் புஸ்தகத்துலலாம் நித்திய நைமித்திக கர்மத்துக்கு பலன் இருக்குது இல்லை அப்படின்னு நிறைய விச்சார் நான் ரொம்ப நேரம் சொன்னதுக்கப்புறம் நித்திய நைமித்திகம்னா என்னன்னு கேட்காதிக்கும் நித்தியம்னா தினம் பண்ணுறதுன்னு இல்லை வருஷத்தில் ஒரு தரம் சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி கூட நித்திய கர்மா தான் பிறந்தா பண்ணுறது கல்யாணத்தும் போது பண்ணுறது செத்துப்பூனா பண்ணுறது இதெல்லாம் தான் நைமித்திக கர்மா ஏன்னா நித்திய நித்தியம் நித்திய நைமித்திகம் நைமித்திக நிறைய பிரிக்கிறார் அதெல்லாம் நம்ம அவ்வளோலாம் போக வேண்டாம் ஆனால் நித்திய கட்டாயம் பண்ணி ஆகணும் இந்த கர்மாலாம் வைதிக கர்மாவில் இதை பண்ணித்தான் ஆகணும் பகவானை நீ ப பூஜை பண்ணித்தான் ஆகணும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீ தினந்தோறும் பூஜை பண்ணிட்டுருக்கிறப்போ ஸ்பெஷலாக ஒரு நாளைக்கு பாயசம் வச்சேன்னா பரவாயில்லை ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு ஒரு நாளைக்கு பாயசத்தை வச்சுட்டு எனக்கு அதை கொடுன்னா ஆ நித்திய நைமித்திக கர்மாவில் தான் நமக்கு அந்த சாய்ஸ் இருக்குது அதாவது பலன் வேண்டாங்கிறதுக்கும் பலன் வேணுங்கிறதுக்கும் சாய்ஸ் இருக்குது சங்கல்பம் அது அது சங்கல்ப ரூபமானது இந்த பிரசாத புத்தின்லாம் காமிய பிராயசித்தத்தில் வேணால் வச்சுக்கலாம் நித்திய நைமித்திக கர்மாவிலாம் சொல்ல முடியாது எதுக்கு சொல்கிறோம்னா நித்திய நைமித்திக கர்மாவை விடுறது தான் சந்நியாசம் ரொம்ப டெக்னிக் ரொம்ப சாஸ்திரியமானது இது பெரும்பாலும் பிராமண நம்ம ஐய வச்சபோ பேசுகிறது எல்லாருக்கும் இது வந்து அந்தந்த லெவலில் அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா சன்னியாசங்கிறது யாருக்கு ரிச்சுவலில் ரைட்ஸ் இருக்கோ அவனுக்கு தான் ரிச்சுவல்ஸை விடுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது ஆ ரிச்சுவலே பண்ணாதவனுக்கு போய் ரிச்சுவலை விடணும் சன்னியாசம் பண்ணணும்னு அவசியம் அந்த சன்னியாசத்தையே ரெண்டாக பிரிக்கிறார்கள் லௌகிக்க சன்னியாசா வைதிக சந்யாசா நமக்கு வேதத்துலேயோ சாஸ்திரத்திலேயோ உபநயன சம்ஸ்காரங்களோ எதுவும் ஒன்றும் கிடையாது அப்படின்னா நமக்கு என்னத்தை பண்ணுறது சன்னியாசம் நமக்கு வந்து வீட்டில் பொறுப்பு இருக்குது குடும்ப கடமைகள்லாம் இருக்குது அதெல்லாம் லௌக்கிகம் கர்மம் அந்த லௌகிக்க கர்மாவை பகவான்கிட்ட போய் நான் வேதாந்தம் அடிக்கிறேன் இனி விட்டுடுறேன் எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னா ஓகே அதுக்காக கொஞ்சம் கமிட்மெண்ட்டுக்காக வேண்டிய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது லைஃப்பை மாற்றிக்கிறது ஏன்னா கல்யாணத்துக்கு போக முடியாது இல்லை அந்த வீட்டு சத்தத்துக்கு கூப்பிடு கல்யாணத்துக்கு போகணும் எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தால் படிக்கிறதுங்க எப்படி எங்கேயும் எங்கேயும் சுற்றி சுற்றி யாராக போயிட்டு இருப்பான் யாருக்கா கல்யாணம் ஆகின்றே இருக்கும் எங்கே படிக்கிறது நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கணும்னா இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ்லாம் இருக்கக்கூடாது இத்தனை நாளாக கமிட்மெண்ட் இருந்தது ஓகே பண்ணியாச்சு இனி செத்ததுக்கு இந்த கல்யாணத்துக்கு அவர் வர முடிய போகிறது அதனால் இப்போவே செத்து விடுறது பயப்படாது இப்போவே எல்லா எல்லாருக்கும் பை பை சொல்லி போகிறோம் நான் இத்தனை நாளாக பண்ணியாச்சு நான் உங்கள்ட்ட எல்லாம் அன்போடு செல்லிக்கிறேன் நான் படிக்கணும் கடவுளை அடையணும் பைத்தியம்னு சொல்வாளர் ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு வகையான பைத்தியம் நான் ஒரு வகையான பைத்தியம் எல்லாமே உலகமே மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் அதனால் இந் நீ ஒரு ஒரு ஒரு ஒரு நான் இன்னொரு வார்டில் இருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் இருந்துட்டு இந்த சந்நியாசங்கிறது ஒரு அந்தங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் ஆக ரிச்சுவலை சந்யாசம் பண்ணுறதுங்கிறது ஒன்று விருப்பு விருப்ப சந்யாசம் பண்ணுறதுங்கிறது ஒன்று அஜானத்தை சந்யாசம் பண்ணுறதுன்னு ஒன்று நிறைவின்மையை சன்னியாசம் பண்ணுறதுன்னு ஒன்று அப்புறம் இதெல்லாம் என்ன அப்புறம் வந்து இந்த சந்யாசம் பண்ணணும்னு ஒருத்தன் சொல்லின்னு இருக்கானே அவனையே சன்னியாசம் பண்ணிவிடுது நான் கர்மா பண்ணின்னு கர்மாவை விட்டுட்டேன் இப்ப நான் சந்நியாசியா இருக்கேன்னா உனக்கு புரியுறது இல்லையா நான் சன்னியாசியா இருக்கேங்கிறதே ஒரு அபிமானம் அந்த அபிமானத்தையும் விடணும் கிளாஸ்லயே சொன்னேன் அதர்மத்தை தர்மத்தினால அதர்மத்தை விடணும் தர்மத்தையும் ஞானத்தினால தியாகம் பண்ணணும் தியஜர்மம் அதர்மஞ்ச உபே சத்தியான்றிதே தியஜ உபே சத்தியான்றத தக்துவா ஏனத்தியஜி தத்தியஜ எந்த ஒரு அகங்காரத்தை வச்சுட்டு நான் தர்மத்தை விட்டுவிட்டேன் தர்மத்தை விட்டுவிட்டேங்கிறியோ சத்தியத்தை பொய்யை விட்டுவிட்டேன் உண்மையும் விட்டுவிட்டேங்கிறையோ அந்த அகங்காரத்தையும் விட்டுவிட்டு விட்டுட்டேங்கிறதையும் விட்டுவிடும் ரொம்ப முக்கியம் அது ஆ சந்யாசத்தில் லெவல் ரிச்சுவல் பண்ணுற சந்யாசம் வேறு அதுக்கு சில பலனெலாம் இருக்குது ஏன்னா பூனல் போட்டிருக்கு குடிமி வச்சுருக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சட்டம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் பண்ணி ஆகணும் அப்பாவுக்கு கர்மா பண்ணணும் அம்மாவுக்கு பண்ணணும் வீட்டில் பண்ணணும் இதெல்லாம் இருக்குது அப்போ எனக்கு வேதா இதில் ருச்சி இருக்குது டேஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் போகணுன்னா இதெல்லாம் நீ ஒழுங்காக பண்ணிட்டு போ அதுக்கு ஒரு ரிச்சுவல் இதெல்லாம் வைதிக சந்யாசம் எல்லாருக்கும் வைத்திக சந்யாசம் கிடையாது தேவையும் இல்லை யார் வைதிகத்தில் கர்மா பண்ணுறானோ அவனுக்கு தான் வைத்திக சந்யாசம் மற்றவர்களுக்கெல்லாம் லௌகிக சந்யாசம் இதை பற்றி ராமராய கவி சர்வ தர்மான் பரித்யஜங்கிற ஸ்லோகத்தில் அழகாக எழுதியிருக்கார் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேக்கம் ஷரணம் லௌகிக சந்யாசத்துக்கு மந்திரங்கள்லாம் கிடையாது சும்மா ஜஸ்ட் ப்ரேயர் ரெஸ்பான்சிபிலிட்டான் விட்டுவிட்டேன் ஃபார் வேதாந்தா ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்காக வேண்டி ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுவிட்டேன் ரெஸ்பான்சிபிலிட்டான் நிறைய இருந்ததுன்னா இந்த சிரவண மரண நிதி வித்தியாசம் நாம் பண்ண முடியாது ஆகையினால அது ஒற்று இருந்திருக்கிறார்கள் நம்ம தேசத்தில் லௌக்கிக சந்யாசமும் நிறைய பார்க்குறோம் வைதிக சந்யாசமும் பார்க்குறோம் யாருக்கு வைதிக சந்யாசத்தில் அதிகாரம் இருக்கோ அவர்கள் வைதிக சந்யாசம் பண்ணுகிறார்கள் யாருக்கு வைதிக சந்யாசத்தில் அதிகாரம் இல்லையோ அவர்கள் லௌகிக சந்யாசம் பண்ணுகிறார்கள் லௌகி வைதிக சந்யாசம்னா மந்திரபூர்வமாக பண்ணுறது ஏன்னா மந்திரபூர்வமாக உபநயனம் ஆனதுனால மந்திரபூர்வமாக அதை விடணும் நம்ம ரிச் ரிச்சுவல் எல்லாத்துலேயுமே இருக்குது பெண்களுக்கு சொல்லப்படுற விரதங்கள்லேயுமே விரத உத்தியாபனமும் இருக்குது விரத சமாபனமும் இருக்குது எல்லாம் உங்களுக்குலாம் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சதுர்த்தி விரதம் ஆரம்பிக்கிறது சதுர்த்தி விரதத்தை முடிக்கிறது ரிஷி பஞ்சமி விரதம் ஆரம்பிக்கிறது ரிஷி பஞ்சமி விரதத்தை முடிக்கிறது அஸ்வத்த நாராயண விரதத்தை ஆரம்பிக்கிறது எந்த விரதம் பண்ணினாலும் அது குறைஞ்சது ஒரு பன்னெண்டு தினமாக பண்ணிட்டு தான் அதை முடிக்கணும் அரச மரத்தை சமாவாசை சோமவார அமாவாசை அன்றைக்கி பிரதர்ஷனம் பண்ணுறதுன்னு பரணி தீபம் போடுறது பரணி தீபம் பூஜைன்னு ஒன்று இருக்குது பெண்களுக்கு இல்லை நிறைய இருக்குது பன்னெண்டு மாதமும் பூஜை இருக்கு பன்னெண்டு மாதமும் பண்ணுறதுக்கு காரணையான் சாவித்ரி விரதம் இன்னலாமல் பூஜைகள்லாம் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது அதையும் பண்ணுறதுக்கும் கிரமங்கள் இருக்குது விடுறத்துக்கும் கிரமங்கள் இருக்கு ஆஹா நம்ம நம்ம சாஸ்திரத்தில் இதை நீ பண்ணு அதுலேயே இருன்னு சொல்லலை அதுக்கு அடிக்ட் ஆகிடாதே பண்ணியாச்சு வந்துடும் அதுக்கு மேலே இருக்கு ஆஹா இந்த சந்யாசத்தை அங்கமாக சொல்லியிருக்குங்கிறத கொஞ்சம் திரும்ப விளக்கி சொல்லியிருக்கேன் ஆஹ் ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு சந்நியாசம் அங்கம் சந்யாசம்னா சிம்பிளாக நீங்கள் சொல்லணும் குவாலிட்டி டைம் ஃபார் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் அவ்ளோதான் இங்கே சந்நியாசம் பண்ணுறேடோ பண்ணலையோ ரெஸ்பான்ஸிபிலிட்டி வச்சுருக்கீங்களோ இல்லையோ குவாலிட்டி டைம் ஃபார் ஸ்ரவண மரண நிதி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே டயத்தை எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் அதுக்குன்னு நேரத்தை கொடுத்து ஒதுக்குறோம் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அதுதான் சன்னியாசம் நீங்கள் என்ன மந்திரம் சொல்லி சந்யாசம் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும் அது பண்ணியாச்சுன்னா அதுக்கு பேர் தான் சன்னியாசம் அதெல்லாம் இருந்துட்டு அது அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறதுனால அதை சொல்கிறோம் ஆனால் மெயினாக முக்கியமாக காரணம் இதுதான் ஆனால் அதில் என்னென்னா அதை நீ முறைப்படி விடலென் விடாமல் நீ கொடுக்கப்படாது அப்படின்னு இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லை நான் குவாலிட்டி டைம் இதை கொடுக்க போகிறேன் பண்ண வேண்டியதை பண்ண மாட்டேன்னு சொன்னால் பண்ண வேண்டியதை பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேங்கிறதுக்கு ஒரு சடங்கு இருக்குது அதை பண்ணிவிட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லு பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் திடீர்னு வீட்டிலேருந்து கிளம்பி சில மகாத்மாக்கள்லாம் அப்படி தான் திடீர்னு பூனைல எடுத்துக்கி எரிஞ்சு விட்றா மொட்டையை அடிச்சு விடுறாள் அதுக்கப்புறம் உடனே அவள் வந்து அவள் மகாத்மாக்கள்லாம் வந்து நான் அதெல்லாம் பரவாயில்லை அப்படி சொல்லிவிட்றா அதுக்கு ஏதோ ஒரு பிரமாணத்தை தேடுறாங்க அதெல்லாம் என் விஷயத்த சொல்லல் அப்படி அப் இமோஷனலாக திடீர்னு பூனலை தூக்கி எறிகிறது திடீர்னு குடுமையை சரிச்சிக்கிறதுலாம் பண்ணக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடாது அப்புறம் அடுத்த பரம்பரையும் இது மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சிருவோம் அதில் சாஸ்திரத்தில் அதுக்கு முறை இருக்குது இப்படி இப்போ நான் எப்போ நான் இதில் அப்போ தான் எனக்கு இது பலிக்கும் நான் கிரமமாக சந்யாசம் வாங்கினாலுடைய தான் அது பலிக்குங்கிறது ஒரு நம் பரிபூர்ண கஷாய பக்தி கர்மாணி ஞானம் தூ பரமாகதி கஷாயே கர்மபிஷ் பக்வே தத்தோ ஜானம் பிரவர்த்தே அதாவது இந்த க ரிச்சுவல் எல்லாம் லௌகிகத்தை விடுங்கோ லௌகிக்கத்தில் நாம் நிறைய இமோஷனல் என்னது சேலஞ்சஸாக என்ன சொல்கிறது இமோஷனல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது லௌகிக காரியத்துலேயே அப்புறம் வைதிக கர்மாக்கள் இதெல்லாம் என்ன பண்ணுகிறதுனா நம்ம மனசை பக்குவப்படுத்துறது கஷாய பக்தி கர்மாணி கர்மங்களெல்லாம் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை மாசுகளை நீக்குவதாக இருக்கின்றன ஞானந்தூ பரமாகதி நம்முடைய குறிக்கோள் சிரவண மரண நிதித்தியாசனத்தினால அகம்பிரம்மாஸ்மி ஞானத்தை அடையிறது கஷாயே கர்மபிஃப் கர்மத்தினால கஷாயங்கள் அதாவது இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போய்விட்டது என்றால் பிறகு சிரவண மரண நிதித்தியாசனத்தில் பிரவர்த்திக்க வேண்டும் தத்தோ ஞானம் பிரவர்த்ததே அப்போ இன்னைக்கு கடைசியாக நம்ம பார்த்தது ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்வமான சுகுாரோ ஒரு சில பேர் இதை விட்டுவிட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் எப்படி அதை சு சுத்தவாக எதையா வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக சந்நியாச யோகாத் அப்படியே நிற்கிறது அப்புறம் இந்த பராமரித்தாக போட்டால் தான் இது ஆறாவது இந்த மந்த் ஆறாவது இல்லை அஞ்சாவது மந்திரமா நாலாவது மந்திரம் ஒரு நம்பர் ஒரு ஒரு ஒரு மாதிரி இருக்கு பரவாயில்லை இப்போ எப்படி படிக்கணும்னா இந்த மந்திரத்தை கவனித்து போகிறோம் சுத்தசத்வாக வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாத்து சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகாத் இல்லாடி சந்நியாச யோகாத்துங்கிறது முன்னாடியே போட்டுக்கலாம் சந்யாசயோகத்தை அடைந்து முயற்சி பண்ணுகிறார்கள் மனசு சுத்தமாக இருக்குது விடாமல் எ முயற்சி பண்ணுகிறார்கள் சந்நியாச யோகத்தோடு சந்நியாச யோக சகிதேன வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக போடும் இப்போ சந்நியாச யோகாத் இதெல்லாம் கிராமர் தெரிஞ்ச அதுதான் யோசிச்சுட்டே இருப்போம் கிராமர் தெரியலனா ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது சந்நியாச யோகாத் அங்கே வந்து என்ன பண்ணணும்னா சந்நியாச சகிதம்னு போட்டுக்கணும் சந்நியாச சகிதம் ஹேத்தவ் பஞ்சமீம்பம் ஆக வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தம் வேதாந்த விஜான சுனிதா வேதாந்தசிரவணமணிதிதிதாசனம் பண்ணி அகம் ப்ரமாஸ்மிங்கிற தாத்பரியம் வியகான சொல்கிறார் வரும் சங்கரானந்தாமிமியோ வேதாந்தவிஞ்ஞானசுனித வேதாந்த பிரசா பிரசாநிஷத்துகள் தேபிய ஜாத்தம் அந்த வேதாந்தத்திலருந்து உண்டானது விசிஷ்டம் விஷிஷ்டம் விஷிஷ்டம்னா சிறப்பான அஹம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்கின்ற ஞானம் தஸ்மின்னேவ சுனிஷிதோர்த்தகார் அந்த ஞானத்திலேயே நிலைபெற்றிருக்கிறார்கள் அதுதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம்தான் வேதாந்தத்தினுடைய உபதேசம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்கள் பிரயோஜனம் அர்த்தன்னா பிரயோஜனம் ஏஷாம் தேவர்களுக்கு வேதாந்தத்தினுடைய பரம தாத்பரியம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி ஜானந்தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வேதாந்த விஜான சுனிஷித அர்த்தாக அர்த்தாக அப்போ இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இது அப்படியே நிற்கிறது சுத்த சத்வாக எதையகா சந்நியாச யோகாத்து ஏன்னா அதோட சேர்ந்தது கர்மத்தினாலேயோ குழந்தைகளாலேயோ பணத்தினாலேயோ ஒருத்தனுக்கு முழுமையான மனசாந்தி கிடைக்க முடியாது நிம்மதி கிடைக்காது ஆகையினால என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தியாகம் பண்ணுறது அதையே கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது ஆக அந்த வாக்கியத்தையே கொஞ்சம் விளக்கி சொல்வது யாரோ ஒருத்தர் தான் சன்னியாசம் பண்ணி மோட்சத்தை அடைகிறார்கள் எப்படி அவர்கள் சந்நியாசம் பண்ணி மோட்சம் அடைகிறார்கள் என்று கேட்டால் சந்நியாசம் பண்ணிவிட்டு வேதாந்த சாஸ்திர சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணுகிறார்கள் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி மோட்சம் அடைகிறார்கள் மோட்சம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தான் பதில் கடைசியில் தே பராமிராக பிரம்மலோகேஷு பராமிராக அப்படி போட்டுக்கோங்க நான் இன்னொரு அர்த்தம் இருக்குது அப்புறம் சொல்கிறேன் பிரம்ம லோகேஷு பராமரித்தாக அவர்கள் பிரம்மலோகத்தில் பராமிரத்தாக மேலான அமுதத்தன்மையை உணர்ந்தவர்களாய் அமிர்தத்வம்னு இருக்கு அமிர்தத்வமான சுகுன்னு இருக்கு அந்த அமிர்தத்வமான சுகுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற பிரம்மலோகேஷு பராமிர்த்தாக இந்த இடத்துல லோகசப்தத்துக்கு தத்துவம்னு அர்த்தம் அந்த பிரம்ம ஜானத்தில் நிலைத்து நின்று அந்த அமுதத்தன்மையாகிய பரம்பொருள் தத்துவத்தில் நிலைத்து நின்று அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீவன் முக்தின்னு அர்த்தம் அதனால் இந்த ஜானத்தோடு இந்த சரீரத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான் ஜீவன் முக்தனாக இருக்கான் அப்படி ஜீவன் முக்தனாக இருக்கிறதுனால இன்னொருத்தனுக்கு அந்த ஜீவன் முக்தியை பற்றி சொல்லி சக்தி அவனுக்கு இருக்குது ஹவு டு லிவ் இந்த பாடியிலே இருந்துட்டு நான் இந்த உடம்பு இல்லை மனம் ஞான பலத்தோட உடம்புல இருக்கிறது அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி கீதையில் பார்க்குறோம் இல்லையா அஞ்சாவது பஷ்யன் ஸ்ரிண்வன் ஸ்மிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் சொபன் ஸ்வசன் பிரலபன் விசர்ஜன் கிருண் உண்மிஷன் நிமிஷன் அபி யன் நித் துக்க மவித்து மகாபாஹோமோணு மஜ்ஜத்தை விய காமாச்சர முக்கியம் ஜீவன் முக்கி நமமோ நரங்க சாந்திமதி எழுவத்தி ஒன்னாவதுலோக்கம் ரெண்டாவது அயவத் ீதை அது ஜீவன்முக் சொல்றது அதுக்கடுத்தா ப்ராமீஸி பாத்த நய்ய விமுகியத்து அது ஜீவன்முக் அப்புறசிலம் அந்த காலேபி பராந்தாலே ஸிவ்வியம் அந்த காலேபிர்வாண பிட்சதி அந்த ஒரு லயந்தா விதே முக்தி இந்த நிலையில் இருந்து ஜீவனுக்கு அந்த காலு அப்ப இந்த அந்த பிராரப்த அவசான காலு பிராரப்தம் முடியும் சமயத்தில் என்னாகிறது பிரம்ம நிர்வாணம் சதி ஒரு திரியில சொடர் இருக்கிற மாதிரி இவன் வந்து அறிவோட இந்த சரீரத்தில் ஞானத்தோட இருக்கான் இந்த திரியில இருக்கிற விளக்கம் அணைச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு அது மாதிரி இவனும் பிரம்மத்தோட இரண்டரை கலந்து விடுகிறான் இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனமே அது தான் வேறு எதுக்காகவும் மனுஷ கொடுக்கப்படவில்லை என்பது நம்முடைய பரிபூர்ணமான ஸ்ரத்த மோக்ஷத்துக்காக தான் இனிமே ஜென்மா எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா இன்னும் நிறைய ஜென்மா எடுக்கிறதுக்காக மனுஷிய ஜென்மா இல்லை மனுஷிய ஜென்மாவனுடைய நோக்கமே இனி மனு ஜென்மாவே எந்த ஜென்மாவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ரொம்ப சாஸ்திரியமானது மனுஷ ஜென்மாவனுடைய நோக்கமே என்னென்னா இந்த பற்றுக்களிலிருந்து விடுபடுவது ஷேர் அஹ பரிமுச்சியந்தி சர்வே காலையில் கொஞ்சம் இதை விளக்கிற விஷயத்தில் இன்னொன்று இருக்குது இதுக்கு அர்த்தம் ஏன்னா சந்யாசயோகா அவர் அர்த்தம் போட்டிருக்கார் இதில் வந்து பராமிராத்து பரிமுச்சியந்தி சர்வே பராமிராகாங்கிற புஸ் போட்டிருக்க நல்ல ரீடிங் தான் பராமத்தாத் பரிமுச்சந்தி சர்வே சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்கிறாருன்னா ஒருவேளை இது புரியலைன்னு சொன்னால் எது இந்த தத்துவம் புரிய இங்கேயே புரியலை இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அகம் ஜீவோஸ்மி அகம் சிவதாசோஸ்மி அந்த அளவுக்கு புரியறதே தவிர நான் தான் அத்வைத பிரம்மன்கிற ஞானம் எனக்கு புடிபடவே மாட்டேங்கிறது விளங்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் சன்னியாசம் வாங்கிட்டு வேதாந்தம் அடிச்சிருக்கான் ரொம்ப பொறுப்போடு படிக்கிறான் ஆனாலும் இந்த தத்துவஜானம் விளங்கலை ஆனாலும் மோசம் ஒன்றும் இல்லை அவன் இந்த உடம்புலேருந்து கிளம்பி போன பிறகு பிரம்மலோகத்துக்கு போய்த்தே பிரம்மலோகேஷு அங்கே போய் பிரம்மலோகத்தில் இருந்து பிரம்மாஜி உபதேசம் பண்ணி பிரம்மாஜி பராந்த காலம்னால் பிரம்மாவோட ஆயுஷு முடிகிற போது நம்ம கீதையில் படிச்சுருக்கோம் அது சகசிர யுக பரியந்தம் அஹரியத் பிரம்மணோ விது எட்டாவது அயம் ராத்திரி யுகசிராந்தாம் தேகோராத்திரவிதோ ஜன அவ்வத்தையர் பிரபவியாத்திரியலீயே திரைவா வூத்திராமூவ் பூத்து பிரலீயத்தை கேர் ஆஃப் எட்டாவது அய் பகவத்கீத ஆஹா அந்தலோக்கத்துக்கு போய் இங்கே அவனுக்கு அங்கே போனவுடனே பிரம்ம தேவர் சொல்லிக் கொடுத்தவுடனே அங்கே புரிஞ்சு போய்டுரு அங்கே பிரம்மாஜி இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் கூடவே லீவ் பண்ணுறான் பிரம்மாஜிக்கு ஆயுசு முடிகிற போது இவனும் இவனுக்கும் மோட்சம் கிடச்சுட்ரு அவ்வளோதான் அங்கேயும் அவனுக்கு இருக்கிற பாடி முடிஞ்சு போய்டுறதுன்னு சொல்றாரு ஆனால் ரெண்டு அர்த்தமும் இருக்குது நான் முதல்ல சொன்ன அர்த்தம் இங்கேயே ஜீவன் முக்தி விதேக முக்தி அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா இது புரியலேன்னா பிரம்மலோகத்தில் போய் அங்கே மோட்சம் சரி இனி இவர் ஒன்றும் டீட்டெயிலாக எல்லாம் போகிறதில்லை யார் பிரம்மாஜி இதெல்லாம் போகிறது இல்லை நேராக எடுத்த உடனே தியானத்துக்கு போய்டர் ஆல்ரெடி அவருக்கு நிறைய தெரியும்னு நினச்சிட்டு பேசுகிறார் ஒரு சம்பிரதாயத்துக்காக கேட்குறார் இவருக்கு நல்லா தெரியும் ஆசுவலாயன் மகரிஷிக்கு இதை ஒரு நிமித்தமாக வச்சுட்டு ஒரு வாதம் இது நடக்கட்டும் சொல்லி அதர்வரிஷியும் இதை சொன்னார்னு நம்ம எடுத்துக்கணும் இனி அடுத்தது தியான நிதித்தியாசனத்தை சொல்லித்தரப்போகிறார் ஆ இப்போ நம்ம பார்த்த மந்திரங்கள்னா முதல் மந்திரம் வந்து பிரம்ம வித்யா உபதேச பிரார்த்தனா பிரம்ம வித்யா உபதேச பிரார்த்தனா குரு சிஷியர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் சிஷ்யர் குருக்கிட்ட பிரம்ம வித்தியையை உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் அவரும் உபதேசிக்கிறதுக்கு சங்கல்பம் பண்ணி கொண்டு சொன்னார் ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால்தான் பிரம்ம வித்தியை சம்பாதிக்க முடியும் சொன்னார் அந்த சிரவண மரணனு தி தியாசனம் பண்ணுறதுக்கு சந்யாசம் மிக முக்கியமான ஒரு அங்கம் சொன்னார் சன்னியாசம்னா ஏன் வச்சுக்கோங்க நான் குவாலிட்டி டைம் ஃபார் வேதாந்த அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்த்தா புரிஞ்சு இப்போல்லாம் நமக்கு அது வந்து சிரமமாக இருக்கும் அதுதான் உண்மை இது ட்ரெடிஷ்னல் மந்திரங்கள் தானே சம்பிரதாயமாக இருக்கிறது தானே நாம் அதுலேருந்து என்னெல்லாம் நமக்கு புரியுமோ பிர பிரயோஜனப்படுத்திக்க முடியுமோ அப்போ சந்யாசத்தினுடைய ஸ்வரூபம்னு சொல்கிறார் சந்யாசம்னா என்ன கர்மத்தியாக தனத்தியாக பிரஜாத்தியாகந்தான் சன்னியாசம் சந்நியாசம் தான் சன்னியாசம் அங்கம்னா சன்னியாசத்தோட லக்ஷணம் என்ன சன்னியாசத்தோட ஸ்வரூபம் என்ன சன்னியாசத்தோட ஸ்வரூபம்னா சன்னியாசம் பண்ணிட்டு படிக்கிறது ஆக ஃப ரெஸ்பான்சிபிலிட்டியை விடுறது வேதாந்தம் படிக்கிறது ஷ்டிலே இருக்கிறது சந்யஸ சிரவணம் குறியாத் வைராக்கியம் ஞானம் ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷாந்தேகி டிவி தரிசனார்த்தம் செல்போன் உபகரணார்த்தம் பிக்ஷாந்தேகி பார்வதி இல்லை இல்லையா எனக்கு ஆரோக்கியம் வேணும் எதுக்கு இருக்கணும் எதுக்கு இன்னும் நிறைய எல்லா உபனிஷத்துகளையும் படிக்கணும் எல்லாம் வந்து நிறைய பிரம்மசூத்திரம் படிக்கணும் இதுக்கெல்லாம் என்னெல்லாம் கமெண்ட்ரி இருக்கோ அதெல்லாம் படிக்கணும் இல்லாட்டி சொல்லி இருக்கிற விஷயத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கணும் குரு கிட்ட சாஸ்திரம் படிக்கணும் இல்லாட்டி நானா உட்கார்ந்து படிச்சதை திரும்ப படிக்கணும் இல்லாட்டி தியானம் பண்ணிட்டு இருக்கணும் இதனால உலகத்துக்கு என்ன நன்மை இது பெரிய நன்மையை கொடுக்கும் தெரியாது அட்லீஸ்ட் நான் உலகத்துல இருந்து ஒன்றும் சுரண்டலை நான் எல்லாரும் எல்லாரும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சுரண்ட மாதிரி நான் சொரண்டில் இருப்பான்னா இதுவே பெரிய பிரயோஜனம் தானே உலகத்தில் மனிதர்கள்லாம் தேவைக்கு மேலே நிறைய சொரண்டி இருக்கிறார்கள் கடைசியில் அதை வச்சுட்டு வேற போயிடுறான் அஸ்பிருஷன்னே தலகத்திலேயே கிரேட்டஸ்ட் டோனர் யார்றான்னா கிருபணன்னா கஞ்சப்பையன்னா எப்படின்னா தொடாமையே அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போயிடுறான்னா கிருப்பிருப்பமோதாத்தா பூதோ நபவிஷ்யூ கிருபணனுக்கு கஞ்சனுக்கு சமமான தானம் கொடுக்குறவன் உலகத்திலேயே கிடையாதுன்னா ஏன்னா அவன் போனதுக்கு அப்புறம் அவன் எல்லாரும் அவன் எடுத்துக்க போறான் நபூதோ நபவிஷ்யூ அஸ்பிருஷன்னே தத்தாத் டச் பண்ணாமையே கொடுத்துட்டு போயிடுறாங்க அதெல்லாம் சொன்னா பெரிய கதையாயிடும் அப்புறம் ஒன்று ஒன்னா இது வந்து என்னது இது வந்து என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரெலாம் என்ன பண்ணியிருக்காங்க வரிசையாக ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துன்னு வச்சோம் கூட என்னத்துக்கு இதுக்காக ஜென்மம் எடுத்தோம் யாரோ இன்னும் பண்ணிவிட்டு போகிறோம் அவ்வளோதான் நிறைய இருக்குது கேட்டாலே பயமாக இருக்கும் என்னத்துக்கு இவ்வளோ சேர்க்குறோம் என்ன அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிறதுனால எவ்வளவு வச்சாலும் போ பயமாக இருக்குது கிரீடு Insecurity. இன்செக்யூரிட்டியும் கிரீடுதான் காரணம் பேராசையும் பாதுகாப்பின்மை உணர்வும் தான் அளவுக்கு மீறி பொருளை எல்லாம் சேர்த்த அவசி தியானத்தை பத்தி சொல்ல போற ஏழு எட்டு ஒன்போது இதுதானே சொன்னேன் சன்னியாசத்தினுடைய லட்சணம் சொல்லிட்டார் சொல்லிட்டேன் இல்லையா சன்னியாசத்தோட சொல்லிட்டார் சந்யாசம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் விதி சன்னியாசிக்கு ஒன்றும் விதி கிடையாதுன்னு சொல்லி மாட்டிக்க கூடாது நிஸ்திரை குண்ணியே பதி விசரதாம் கோ விதி கோ நிஷேதான்னா இது சுகாஷ்டகம் சுகமஹர்ஷி எட்டு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் ரொம்ப பெரிய பெரிய ஸ்லோகம் அதுக்கு பேர் சுகாஷ்டகம்னு பேர் ஒரு தரம் எடுக்கணும்னு நினைச்சுங்க அது அது வந்து நிஸ்திரை குண்ணே பதி விசரதாம் கோ விதி கோ நிஷேதா அதாவது முக்குணத்தை கடந்த பாதையிலே செல்பவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்றோ செய்யக்கூடாது என்றோ எதுவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எதை வேணாலும் செய்யலான்னு அர்த்தம் இல்லை ஒன்றும் செய்ய மாட்டான்னு அர்த்தம் அவன் தப்பும் செய்ய மாட்டான் நல்லதும் பண்ண மாட்டான்னு அர்த்தம் இதை சரியாக குரு சொல்லிக் கொடுக்கலன்னா தப்பாக இன்டர்பிரட் பண்ணிவிடுவான் அவன் தப்பும் பண்ண மாட்டான் நல்லதும் பண்ண மாட்டான் அதனால் அவன்கிட்ட போய் வந்து நீ இதை பண்ணுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு முன்னால் விதி இருக்குது சந்யாசம் பண்ணுறது ஒரு விதி சன்யா சந்நியாசம் குரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதி அப்புறம் ஸ்ரவண மன்னண நிதித்தியாசனம் குரு அது ஒரு விதி ஆனால் இந்த விதியை பற்றி சாஸ்திரங்களில் நிறைய விசாரங்கள் இருக்குது ஆனால் விதி நீ வேதாந்த் இந்த மோட்சம் அடையணுமா மோட்சம் அடையணும்னா முதல்ல சன்னியாசம் பண்ண சரி சன்னியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னா வேதாந்தம் படி வேதாந்தம் படித்து என்ன பண்ணுறது வேதாந்தத்தில் சொல்லியிருக்க அதுக்கே டைம் போகாது ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணு அதுக்கப்புறம் என்ன நீ ஒன்றும் கேட்கவே வேண்டாம் என்கிட்ட கேட்கவே மாட்டேன் அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத கேட்கவே மாட்டேன் என்ன என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்கு நீயே இருக்க மாட்டேன் நீ இருந்தால் என்ன பண்ணணும் கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கறவனே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன்னா அப்புறம் நீ என்ன பண்ணணும் எங்கே நீ எங்கிட்ட கேட்க போறே நிதித்தியாசனம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதுக்கப்புறம் சில தத்துவங்கள்லாம் வருது எல்லாம் பெரும்பாலும் நிதித்தியாசன விஷயம் நிதித்தியாசனம் தியானம் பண்றதுக்கு விதி சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் மெடிடேஷன் ஆரம்பிக்கிறார் மந்திரத்தை படிக்கலாம் சுச்சி சமிரீவிரி அத்தலேந்திரமேத்து படிச்சுடு ஹுண்டரீ கம் விரம் விஷு விச்சித்திய மசதம் விஷோக்கி அவியமனந்திவம் பிரமயோனி தி மத்தவின விபும்ச்சிந்தமுத்தரமேரம் பிரபு திரோச்சன முனத்தோன சமஸ்தாட்சிம் தமச விவித்தேஷாசனச்சிவீரீரீக்கம் विरजं विशुद्धं। விச்சித்தியமியே விஷதம் விஷோக்கிம்தனம் பிரம்மயோனி தி மந்தவிச்சிந்தமுத்த உமாசாயம் பிருோச்சனம்ூத்த சமஸாட்சி தமச பர இத்தனையும் சேர்த்து படித்தாதான் சரி வருது ஏன்னா வெர்பு எங்கே இருக்குன்னா கடைசியில் இருக்கு கச்சதி கச்சி அங்கிருக்கு வர்பு ஆகையினால அது வரைக்கும் போய் ஆகணும் அப்போ இந்த ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகும் இத்தனையும் தான் ஒரு விஷயம் சப்ஜெக்ட் ஆனால் பெருசு தியானத்துக்கு விதி சொல்கிறார் முதல்ல அதாவது இங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா தியான விதி தியானத்துக்கு பகிரங்க சாதனம் தியானத்துக்கு அந்தரங்க சாதனம் தியானத்துக்கு விஷயம் தியானத்துக்கு விஷயம் தியானம் தியானத்துக்கு விஷயம் அப்புறம் தியான பலன் ஆக தியான விதி தியான விதியை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் பகிரங்கம் அந்தரங்கம் அப்புறம் தியான விஷயம் தியான பலன் இதுக்கு பிறகு சில ஸ்லோகங்கள்லாம் வரும் இன்னும் அதை பற்றி சொல்கிறேன் முதல்ல என்ன சொல்கிற அந்த ஆர்டர்லையே போகலாம் அப்புறம் அப்புறம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டர் முதல்ல விவித்த தேசே விவித்த தேசன்னா யாரும் அறியாத இடத்தில் நம்ம தியானம் பண்ணணும்னா டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாது சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் கீதையிலையும் பகவான் சொல்கிறார் யோகி யுஞ்சி தசதம் ஆத்மா நம் ரக சிஸ்திதான் நீங்கள் வந்து பகவத்கீதையில் தியான யோகத்தை நீங்கள் இதோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே இன்னும் விஸ்தாரமாக விஷயங்கள் சொல்லியிருக்கு இங்கே வந்து சுருக்கமாக சொல்கிற யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா ஏகாக்கி எத சித்தாத்மா நிராசிரபரிக்கிரகா சுச்சௌ தேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனம் ஆத்மனா இதெல்லாம் அங்கேயும் விதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படு படிச்சிருந்தா ஞாபகப்படுத்திக்கோங்க இல்லாட்டி அங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சு அதையும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது இன்னும் விஸ்தாரமாகவும் ஆர்டராகவும் நிறைய சொல்லியிருக்கு முதல்ல என்னென்னா நம்ம தியானம் பண்ண போகிறோம்னு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சந்யாசம் பண்ணியாச்சு வேதாந்தம் படித்தாச்சு நிறைய உபநிஷத்துக்களை படித்தாச்சு கீதையை படித்தாச்சு எல்லாம் நிறைய படித்து மனசில் உள் வாங்கிட்டாச்சு பண்ணியாச்சு மனநம் பண்ணியாச்சு இது ரெண்டும் பண்ணியிருக்கணும் ஸ்ரவண மரணம் பண்ணாமல் தியானம் பண்ண முடியாது இந்த தியானம் ரெண்டு வகைப்படும் அதையும் சொல்றேன் ஸ்ரவண மரணம் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணுற தியானம் ஸ்ரவண மரணம் பண்ணினத்துக்கு அப்புறம் பண்ணுற தியானம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் பண்ணுற தியானம் சந்நியாசம் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணுற தியானம் அல்ல சகுண பிரம்ம தியானம் ஜீவ ஈஸ்வர பேத பூர்வக தியானம் நாம் भगवान தியானம் பண்ணுறேன் பகவானுக்கு அனந்த ரூபங்கள் இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தை சூஸ் பண்ணி பண்ணுறேன் அதுலேயே நிறைய வெரைட்டிலாம் இருக்குது பிரதிமா உபாசனா பிரதீக உபாசனா அப்புறம் விஸ்வரூப தியானம் ஆக வெறும் சப்தத்தையே தியானம் பண்ணுறது உபனிஷத்துக்களில் வேதங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான தியான கிரமங்கள் இருக்குது தியானத்துக்கு விஷயம் ஆயிரக்கணக்கில் இருக்குது நான் ஒன்றும் எக்ஸாஜிரேட் பண்ணலை ஆயிரக்கணக்கில் இருக்குது ருக்வேதத்தை எடுத்துண்டா ஏகப்பட்டது இருக்குது எந்த வேத மந்திரங்களை எடுத்துண்டாலும் சரி அந்த கிரமங்கள்லாம் தெரிஞ்சு பண்ணினா நமக்கு நேரம் போகிறது தெரியாது அதுக்கு தான் மந்திரங்களை மனப்பாடம் பண்ணுறது இந்த மந்திரங்களை மனப்பாடம் பண்ணுறதோட சௌகரியம் அதுதான் எல்லாம் இங்கே புஸ்த் மஸ்தகம் நத்து புஸ்தகம் படிக்கிறப்போ க்ளாஸுக்கு புஸ்தகம் ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் எல்லாம் தலைக்குள்ளே இருக்கணும் அப்போ கண்ண முடியா நினைக்க முடியும் அப்போ போய் புஷ்பத்தியா பரட்டி பார்த்துட்டு இருக்க முடியும் இப்போ வேதத்தில் சொல்லியிருக்கிற மந்திரங்கள்லாம் ஈஸ்வரனை பற்றின நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது எல்லா மந்திரங்களும் மனசில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து இந்த தைத்திரிய உபநிஷத்தில் இப்போ காலம்பர தனம் பாராயணம் பண்ணிட்டுருக்கோம் அது முழுக்க பிரம்மானந்தவல்லி அதே மாதிரி நிறைய தியானங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் கண்ணம் முழுனா அந்த மந்திரப்படி கிரமமாக பண்ண ஆரம்பித்தா சமாதி வந்துடும் பிருத்திவியரிஷந்தௌர் திசோவாந்தரதிஷாஹ அக்னிர்வாஜுராதித்தியஷந்திரமானி ஆபவோஷோபனஸ்பதய ஆகாஷ आत्मा इत्यधिभूतं அதிபூத்த தியானம் அப்படின்னா நான் கண்ணு மூடினு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சொல்கிறேன் பிருத்திவி அந்தரிக்ஷம் தியவு திசா அவாந்தர திசாக மெதுவாக நினைக்கிறேன் ஒன்று ஒன்றையும் மந்திரம் மனப்பாடு மந்திரம் மனப்பாட மாதிரி இருக்கிறதுனால பிருத்திவியந்தரிக் ஷந்தௌர்திஷோவாந்தர திசாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிருத்திவியந்தரிக்ஷந்தௌர்திஷோவாந்தர திசாக சொல்லி சொல்லி பார்க்குறேன் அப்போ பிருத்திவியை தியானம் பண்ணுறேன் அந்தரிக்ஷத்தை தியானம் பண்ணுறேன் தியவுஹு அதை தியானம் பண்ணுறேன் திசா சதுர்த்திக்கு தியானம் பண்ணுறேன் அப்புறம் அந்த இந்த கார்னர் டைரக்ஷன் அதையும் தியானம் பண்ணுறேன் இதை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் உடனே அக்னிர்வாயுராதித்ய்சந்திரமாநக்ஷத்ராணி அக்னிஹிவாயு ஆதித்யா சந்திரமாஹாநக்ஷத்ராணி அஞ்சு பிருத்திவிந்தரிஷம் திவிர்திஷோபாந்தர திசாக இது பேர் பிருத்திவி பாம் பேர் அஞ்சு இது ஒன்று ஒன்றுன்னு குளோரின்னு நினைக்க ஆரம்பித்தா இன்னும் டைம் ஆகும் பிருத்திவியோட குளோரின்னு இதெல்லாம் வருஷம் வேதங்கள் எங்கேயா சொல்லியிருக்கும் பிருவீ சமித்து தாம் அக்னி சமிந்து புருஷசுக்தன் நினச்சா ஒன்று ஒன்று கனெக்டட் அதுக்குத்தான் வேத மந்திரங்களை மனப்பாடம் பண்ணுறது அது விஷ்ணு சஹஸ்திரநாமே போருமே நீங்கள் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் ஒரு ஒரு நாமாக்களை சொல்லி பாருங்கோ ஏன் இது சிவபுராணம் சொல்லி பாருங்கோ உய்ய உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே இதுதான் நிறைய மனசுக்குள்ளே வாங்கிக்கலாம் ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு சொன்னேன் இது சொன்னால் நிறைய நேரம் ஆகிடும் முடிக்க முடியாது ஆக தியானத்துக்கு விதி என்னது நான் முதல்ல தனியாக போயிடும் அப்ப வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால பண்ண வேண்டிய தியானத்தை பண்ணிட்டு தான் ஒருத்தன் சந்யாசம் பண்றான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால பண்ண வேண்டிய தியானங்களை எல்லாம் பண்ணி அதனால சாதன சதுஷ்டய சம்பத்தியை சம்பாதிச்சு அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில ஒரு அங்கந்தான் சந்நியாசம் வைராக்கியத்தினால சந்யாசம் பண்றான் டைம் கொடுக்குறான் அப்ப என்ன பண்றான்னா வேதாந்தம் படித்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் வேதாந்தம் படித்தாச்சு ஸ்ரவணம் பண்ணியாச்சு மனனம் பண்ணியாச்சு அப்போல்லாம் தியானத்துக்கு அதிகமாக டைம் கொடுக்கல ஸ்ரவண மன்னனத்துக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு இனிமேல் ஸ்ரவண மரணம் நிறைய பண்ணியாச்சு அதனால் தியானம் பண்ணுறேன் சன்னியாசத்துக்குள்ளே நிறைய குட்டியீச்சக பகூதக ஹம்ச பரமஹம்ச சன்னியாசங்கள்லாம் இருக்குது அது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ரூல் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை ஸ்ரவணம் பண்ணுறான் மன்னனம் பண்ணுறான் ரெண்டும் பண்ணி முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறான்னா தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் விவித்த தேசா தனியாக இடத்துக்கு போகலாம் சங்கராச்சாரிய சொல்கிறார் நதிக்கரையில் தியானம் பண்ணலாம் மலையில் குகையில் தியானம் பண்ணலாம் யாரும் இல்லாத கோவிலில் போய் தியானம் பண்ணலாம் பாழடைஞ்ச மண்டபங்களில் போய் தியானம் பண்ணலாம் ஆனால் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கிறதுனால அது பண்ண மாட்டாங்க ஆனால் தியானம் பண்றது அதுக்கு விவித்த தேசம் பின்னால சொல்ல போறார் பகவான் விவித்த தேச சேவித்வம் கீதையில இங்கே இல்ல கீதையில விவிக்த தேச சேவித்துவம் தனிமை இடத்தை நாடி இருத்தல் ஆஹ் விவிக்த தேசம்னா யாரும் இல்லாத நிர்ஜன பிரதேசம்னு பேர் நிர்ஜன பிரதேசம் ஜனங்கள் அதிகமா வந்து போகாத இடமா பார்த்துக்கிறது இல்லாட்டி இப்பதான் நமக்கு எல்லாம் நிறைய இருக்கு கதவை சாத்த வேண்டிட்டுதான் முடிஞ்சு போச்சு கதை வச்சாத்தி ஆசனத்தை போட்டு உட்காந்துவிட வேண்டியதான் யார் நம்மளை கேட்க போகிற நமக்காகத்தானே பண்ணுறோம் நம்ம க்ஷேமத்துக்காக தானே நம்ம பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நம்ம ஆனந்தத்துக்காகத்தானே தியானம் பண்ணுறோம் ஆஹா விவிக்த தேசம் விவித்த தேசே ச இந்த வந்து கால அனுகூலங்கிறது அந்த தேசானுகூலம் காலானுகூலம்ங்கிறது இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நேத்தி கூட யாரோ ஒருத்தரும் எழுதியிருக்காரு இங்கே ஆசிரமத்தில் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் பண்ணி கொடுங்கோ அப்படி கேட்டிருக்காரு பண்ணுறோம் இருக்கு இந்த இடம் இதை பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை எதுவும் சத்தம் வராத இடமாக பார்த்து அப்போது விவிக்த தேசேச்ச அப்படின்னு சொன்னால் தியானத்துக்கு அனுகூலமான இடம் தியானத்துக்கு அனுகூலமான காலம் இந்த சக்காரம் வந்து காலத்தை குறிக்கிறது காலம்பு நேரம் டைம் வரணும் எண்ணத்துல இல்லாம இருக்கு இதுல ருச்சி வரணும்னா அதுக்கு பிரார்த்தனை ஆஹா விவித்த தேச அப்புறம் அங்கே உட்கார்ந்து அது மாத்திரம் இல்லை அங்கே உட்காடுறது கம்ஃபர்டபுளாக உட்காரணும் சரியான பாஸ்டர் சுகாசன சுகமான ஆசனத்தில் உட்கார்ந்து பதஞ்சலி மகர்ஷி சொன்னார் ஸ்திர சுகம் ஆசனம் ஸ்டெடியாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதுக்காக அந்த பத்மாசனம் அந்த ஆசனம்லாம் சொல்ல வேண்டாம் இல்லாட்டி அதுக்கு ரொம்ப நாள் அபியாசம் பண்ணிடணும் பத்மாசனத்தில் நிறைய நாள் அபியாசம் பண்ணியிருந்தால் அது சௌகரியம் இல்லாட்டி எனி ஆசனம் காலை ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுக்கிறது எல்லாருக்கும் சௌகரியம் ரொம்ப நேரம் அது உட்காரலாம் ஆக சுகாசனஸ்தா இதில் பகிரங்க சாதனம்ங்கிறது இங்கே சொல்லலை சொல்லப்போனால் பகிரங்கம்னு சொன்னால் தியானம் பண்ணுறத்துக்கு முன்னால் பண்ணுறது இதெல்லாம் உக்காந்தத்துக்கு பிறகு உள்ளுக்குள்ளே பண்ணுறது வேற உட்காரதே பகிரங்க சாதனம் அப்புறம் வந்து தியானம் பண்ணுறவன் மார்னிங் டு நைட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா அவனுடைய வாழ்க்கை காலம்புரை குளிக்கிறதுலேருந்து குளிச்சு சா குளிக்கிறது எழுந்திருக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயமும் பார்க்கணும் அதில் எல்லாத்துலையுமே கிருஷ்ணர் கீதையில் சொல்லியிருக்கார் கர்மயோக புத்தியோடய கர்ம மன்னனம் அது விஷயங்கள் இருக்குது தனியாக அப்புறம் எல்லாத்துலேயும் மாடரேஷன் சொல்கிறார் ரொம்ப தூங்குறவனுக்கும் தியானம் கிடையாது ரொம்ப முழிச்சுன் இருக்கிறவனுக்கும் தியானம் கிடையாது ரொம்ப சாப்பிட்றவனுக்கும் கிடையாது சாப்பிடாமல் இருந்தாலும் தியானம் பண்ண முடியாது அவ ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறவனாலையும் முடியாது எக்ஸசைஸே பண்ணாதவனாலையும் தியானம் பண்ண முடியாது ஆஹ் யுக்தாஹார விஹாரஸ் யுக்தேஷ்ட கர்மசு யுக்தவப்னாபோதஸோகோபவதி துக்கா பாசிட்டிவாகவும் சொல்கிறார் நெகட்டிவாகவும் சொல்கிறார் நாத்தியஷ்ணதஸ்து யோகோ அஸ்தி நச்சயாந்த மனஷ்ணதா நஜாதி ஸ்வப்னசீல ஜாகிரதோ நெய்வ சார்ஜுன அதிகமாக சாப்பிட்றவனுக்கு தியானம் பண்ண முடியாது ரொம்பவே ஓவரா சாப்பிட்டுன்னு இருக்கிறவனுக்கும் தியானம் பண்ண முடியாது ரொம்ப தூங்குறவனுக்கும் ரொம்ப மொழிச்சுருக்கிறவனுக்கும் தியானம் பண்ண முடியாது அளவா யுக்தாகார விகாரஸ்ய பாசிட்டிவாக சொல்றேன் நாத்தியஷனத்தஸ்துங்கிறது நெகட்டிவ் அதாவது என்னென்னா இப்படி இருந்தால் அத்தியஸ்னதும் யோகா நாஸ்தி இவனுக்கு என்னன்னா யுக்தாகார விகாரஸ் யுக்தேஷ்ட கர்மசு யுக்துவப்னாபோதஸா துக்கஹாபவதி இவன் தியானம் பண்ணினானா துக்கம் போயிடுங்கிற அது அவனுக்கு சரியா அது என்னாகும்னா அப்படி இருந்தா துக்கம் வரும் இல்லை எல்லாத்துலேயும் மாடரேஷன் நடுநிலையோடு கூடிய வாழ்க்கை அதுதான் பகிரங்க சாதனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் இங்கே சொல்லலை நாம் அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் அதுக்கு தான் எல்லா பு நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறது அப்போ இங்கே நமக்கு விட்டு போனது அங்கேருந்து எடுத்துப்போம் இப்படி சாஸ்திரங்கள்ல அப்படி ஒரு பழக்கம் இருக்குது ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிற போது அந்த விஷயம் இல்லைன்னா அங்கிருந்து அதை எடுத்துக்கணும் இப்போ பகவத்கீதையில் சொல்லி இருக்கிற தியான விதிமுறைகள் அதாவது தியானம் பண்ணுற நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் எப்படி வாழ்க்கை இருக்கணுங்கிறது தான் பகிரங்க சாதனம் அப்புறம் தியானத்தில் உட்காந்து பண்ணுறதெல்லாம் அந்தரங்க சாதனம்னு அங்கே சொல்லிடுறோம் இப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா தனியான ஒரு இடத்துக்கு போகிறத பகிரங்க சாதனம்னு சொல்கிறேன் தனியான இடத்துக்கு போகிறது அப்புறம் அங்கே வந்து சரியான காலத்தில் அதில் சா சாத்திக்க வேலை எனிடைம் இன்ட்ரெஸ்ட் டேஸ்ட் இருந்தால் அதுதான் நல்ல வேலை நமக்கு எப்பெல்லாம் தியானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அதெல்லாம் நல்ல வேலை தான் அதுக்கெல்லாம் முகூர்த்தமெல்லாம் பாகப்படாது இந்த சனிப்பயிற்சி முடிஞ்ச பிறம் பண்ணலாமான்னு கேட்டான்னு வச்சோம் எப்படியாவது கொண்டு வந்து விடுறேன் பதில் சனிப்பயிற்சி இருக்கிறதுனால தான்ப்பா பண்ணணும் அதனால தான் நீ பண்ணணும் சனிக்கு இன்னொரு அழகான பேர் இருந்து சனி பகவானை பற்றி நிறைய பேருக்கு சரியாக தெரியறதில்லை ஜோதிஷம் படித்தவனுக்கு தான் தெரியும் சனி வந்து மாரகன் மாரகன் சொல்லிகிட்டே இருப்பான் கிடையாது ஞான காரகன் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பான் அந்த அந்த போர்ஷன் மாத்திரம் இவனுக்கு சொல்லையா தெரியாது உனக்கு கஷ்டம் வரும் கஷ்டம் வரும்னு சொல்கிறதுக்கு அதில் எப்படி சொல்லி பாருங்க உனக்கு ஞானம் கிடைக்க போகிறது ஏன்னா அடி வாங்க போற அதனால உனக்கு ஞானம் வரப்போறது சொல்லாமே ஓஹோ அதனால தானே இப்போ கேம்ப்புக்கு வந்திருக்கேன் போல் இருக்குன்னு அதனால தான் கேம்புக்கே வந்திருக்கேன் போல் இருக்கு கரெக்டு தான் அவர் என்னை ஞானிச்சு வச்சிருக்காரு அஹ விவித்த தேசேச்ச சுகாசனா கம்ஃபர்டபுளாக உட்காந்துண்டு அது மாத்திரம் இல்லை இன்னொரு கண்டிஷன் இதுக்கு முன்னால் இதெல்லாம் வந்து அது அந்த ஸ்லோகத்தோட ஆர்டரில் நான் போயிட்டுருக்கேன் இந்த மந்திரத்தோட ஆர்டரில் ஆனால் நீங்கள் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் இது முதல்லே இருக்கணும் சுச்சிஹி கிளீனாக இருக்கணும் அழுக்கு சாமியாக அதெல்லாம் சரி வர உடம்பு சுத்தமாக இருக்கணும் அப்போ தியானத்துக்கு அனுகூலம் சிம்பிளாக சுத்தமாக வச்சுன்னா போகிறோம் மண் நல்லா மண்ணை தேய்ச்சி இப்போ எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டு பார்த்துக்கே வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கான் இங்கே மண் எடுத்து தேய்ச்சா போறோம் அதுக்கு வந்து சளிச்சு கிழித்து அது ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை வச்சு அதை சுற்றி வர ஃப்ளவர்லாம் வச்சு அது கொண்டு வந்து இப்படின்னு நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே நம்ம அந்த அலங்காரமெலாம் பண்ண மாட்டோம் அங்கே ஒரு அழகாக ஏதோ ஒரு வெள்ளி தட்டு மாதிரி இருபது தட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த வெள்ளித்தட்டை வச்சு அழகாக அது ஒரு அழகான ஃபு தட்டெல்லாம் வாங்கி அதில் மண்ணெல்லாம் அழகாக போட்டு அதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு துணியை அழகாக போட்டு அந்த துணி மேலே அதை போட்டு அதை அழகாக பண்ணி அதில் கொஞ்சம் அலங்காரெலாம் மண்ணில் பண்ணி விட்டால் நானே சொல்லி கொடுப்பேன் போட்டுருக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணி இது பண்ண உடனே அங்கே கொண்டு போய் வச்ச உடனே அது பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் வச்சு ரொம்ப வேண்டாம் ஏன்னா இப்போ தான் இதில் முழுக்க முழுக்க வேற எது சகலேந்திரியான நம்ம நம்ம உடம்பு மந்திர சுத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கு மந்திரங்களால சுத்தி பண்றது சொல்லப்போனா இந்த தியான கிரமத்திலேயே அந்த ஒன்று இருக்கு இந்த பையன்கள் இருப்பாங்க அந்த அந்தர்யாகனா உள்ளுக்குள்ளே பண்ணுற வேள்வி அந்தர்யோகா இல்லை அந்தர்யாக இது உள்ளுக்குள்ளேயே பண்ணுறது உள்ளுக்குள்ளேயே பகவான் எல்லாம் இது பண்ணி மூலாதாரத்துலேருந்து அக்னியெல்லாம் எழுப்பி மூலாதாரத்தில் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அந்த பாட்டெல்லாம் இருக்கேன் விநாயகர் ரகவன் அதுபடியெல்லாம் பண்ணுவோம் எல்லாம் நிறைய கிரமங்கள் இருக்கு உடம்புக்குள்ளேயே பஞ்ச பூத சுத்தி பண்ணுறது ஆத்ம சுத்தி பண்ணுறது இதெல்லாம் நிறைய இருக்குது நான் அதை பற்றிலாம் நிறைய பிளான் பண்ணிட்டுருக்கேன் அதுக்குன்னு ஒரு கேம்ப் ஒன்லி ஃபார் மெடிடேஷன் வருஷத்தில் நாலு கேம்ப் வைக்கணுங்கிறது என்னோடய திட்டம் ஒன்று தர்மசாஸ்திரம் இன்னொன்று உபாசனா சாஸ்திரம் இன்னொன்று இந்த யோகசாஸ்திரம் அப்படி பண்ணுற இதெல்லாம் பண்ணலாம் இந்த ஆகம சாஸ்திரங்களில் எப்படி இல்லை மெடிடேஷன் சொல்லியிருக்கு எப்படி இந்த கிரமங்கள்லாம் இருக்குது ஷடாதார தியானம் எப்படி இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதை எடுத்து உக்காந்து எழுதி ஒழுங்காக பண்ணி சொல்லி கொடுக்குறது தான் பெரிய வேலை அப்புறம் அது மாத்திரம் இல்லை அது ப்ராக்டிஸ் அதுக்குன்னு டைம் கொடுக்கணும் அப்போ தான் அது புரியும் தட்சிணாமூர்த்தி எப்படி பண்ணுறாரோ பண்ணட்டும் ஆக சுச்சிகினா சுத்தமாக இருக்கணும் அப்புறம் உக்காந்து இருக்கிறது எப்படின்னா சமக்ரீவ சிரஷரீராக கிர கிரீ கிரீவஹான்னு சொன்னால் கழுத்து சிரஹான்னா தலை கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா சமம் காய சிரோ கிரீவம் கீதையில் சொல்ற காய இந்த இடத்துல இந்த பின்னால் ஒரு குச்சியை வச்சா நேராக இருக்கணும் இப்படி ஒரு குச்சியை வச்சா பின்னால் அதில் கரெக்டாக அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப விரைப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப இப்படி உட்காந்துருக்காது தியானம் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி சில சமயம் சத்தம் வேற வர ஆரம்பிச்சோம் பின்னால கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயத்தில் விவிக்தசேவி லக்வாஷி யதவாக்காய மாணசா தியானயோக பரோனித்யம் வைராக்கியம் சமுபாசிரித்தாரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிக்கிரகம் விமுச்ச நிர்மஷாந்த பிரம்மபூயாய கல்பத்தை ரொம்ப ஸ்லோகம் கடைசியில் கீதையில் முடிக்கிற சொல்றார் தனியாக போகிறான் விவிக்த சேவி லகு ஆசி அளவா சாப்பிட்றான் எத்தவாக்காயமான சகா உடம்பு மனசை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணுறான் தியானயோக பரோனித்தியம் எல்லாம் செல்ஃபோனெல்லாம் தூக்கி சப்த சமுத்திரத்துக்கு அந்த பக்கம் போட்டான் சப்த சமுத்திரம் அது எங்கே இருக்குதுன்னு கேட்காது லவணேஷு சுராசர் எல்லாத்துக்கும் அதுக்கு மேலே தூக்கி எறிஞ்சுவிட்டான் சகல தோஷமும் போச்சு தூக்கி எறிஞ்சுட்டான் அதுக்கப்புறம் பேசாமல் தியானம் தியானயோக பரோனித்தியம் வைராக்கியம் சமுபாசிரித்தகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிக்கிரகம் எல்லாம் எல்லாம் லிஸ்ட்டு பெருசு பரிசாக இருக்கு விமுச்ச நிர்மமாக சாந்த பிரம்மபூயாய கல்பத்தி ரொம்ப நான் சொல்ல சமக்ரீவ சிர ஷரீர இந்த இடத்துல சரீரகிறது காயம் கிரீவ சிரஹான்னு சொன்னா கிரீவம்னா கழுத்து சிரஹான்னா தலை இதெல்லாம் சமமா இருக்கு நேர்கோட்டில் இருக்கிறது ரொ உட்கார்ந்து இருக்கணும் ரொம்ப வெறப்பாகவும் இருக்கக்கூடாது தொஞ்சும் போகப்படாது அப்படி உடம்ப தியானத்துக்கு அபியாசம் பண்ணணும் அப்புறம் இன்னொன்னு சொல்றார் அத்தியாசிரமஸ்தகா இந்த இடத்துல அத்தியாசிரமஸ்தகான்னு சொன்னா ஆசிரமங்களை கடந்தவன் அப்படின்னு அர்த்தம் ஆசிரமம்னா என்ன லைஃப் ஸ்டைல் அதாவது பிரம்மச்சரியா ஆசிரமங்கிறது ஒன்று ஆசிரமம்னா வாழ்க்கை முறை ஆசிரமங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் வாழ்க்கை முறை கான்ஃபிளிக்ட்லஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் கால்டு ஆசிரமம் குழப்பமில்லாத தெளிவான வாழ்க்கை முறைக்கு பேர் ஆசிரமம்னு பேர் குழப்பமில்லாத தெளிவான வாழ்க்கை முறையை வாழ்கிறவங்கெலாம் இருக்கிற இடத்துக்கும் ஆசிரமம் இது உபச்சாரம் இந்த பிளேஸுக்கு ஆசிரமம்னு ஏன் பேருன்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் லீவ் பண்ணுற இடங்கிறதுனால இதுக்கு பேர் ஆசிரமம் இங்கே வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வாழலைன்னா இது ஆசிரமம் இல்லை இது வெறும் லேண்டு இப்போ காம்பவுண்ட் வச்சு வாசலில் சித் பவானந்த ஆசிரமம் போர்டு போட்டால் அதுக்குள்ளே அந்த மாதிரி லைஃப் இருக்கணும் ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடவுளையே நினைச்சு சாஸ்திரப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி இருந்தா தான் அதுக்கு ஆசிரமம்னு பேர் ஆஹ் அத்தியாசிரம சகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கை முறையை கடந்தவர்களாய் அப்படின்னா என்ன வாழ்க்கை முறையை கடந்தவர்களா அர்த்தம் டெய்லி ரொட்டீன் இப்ப தியானத்துல ரொம்ப நேரம் போச்சுன்னா சாப்பிட போகணும் பூஜைக்கு போகணுங்கிறது எல்லாம் கிடையாது அந்த ரொட்டீனெல்லாம் கிடையாது தியானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற போது ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னா நான் தான் தியானத்தில் தானே உட்காந்துட்டு இருக்கேன் தியானத்தில் மணிக்கணக்காக உட்காந்துருக்கிறதுனால சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட போகணும் பூஜைக்கு நேரத்துக்கு பூஜைக்கு போகணும் ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜபம் பண்ணணுங்கிறதுலாம் நான் எத்தனை நேரம் வேணாலும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் தனியாகத்தானே இருக்கேன் யாரோடய சேர்ந்துருந்தால் தானே சேர்ந்துருந்தால் தான் அந்த ரொட்டீனை வந்து நான் தனியாக நான் பாட்டுக்கு தனியாக என்ன கவனிக்க முடியாது நான் நான் இந்த ரொட்டீனை விட்டு விலகினா ப்ராப்ளம் தனியாக போயிட்டேன்னே தனியாக போய் நான் பாட்டு தனியாக தியானம் பண்ணின்ட்டு இருக்கேன் என்னை ப என்னை பக்குவப்படுத்துகிறதுக்கு ஒரு ரொட்டீன் ப்ராப்பர் தேவை பக்குவப்படுத்தி உண்மையை தெரிஞ்சின்ற பிறகு அந்த ரொட்டீன்லேருந்து நான் வெளியில் வரேன் இப்போ எல்லா சில இந்த சிங்கப்பூர்லாம் நேஷ்னல் சர்வீஸ்னு வச்சுருக்கான் படித்து முடித்தவொடனே கண்டிப்பாக அந்த பையன் போய் நேஷ்னல் சர்வீஸ் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த ரெண்டு வருஷம் கண்டிப்பாக பண்ணியான் பண்ணினா அவனுக்கு நிறைய அவனுக்கு நிறைய என்னது சலுகைகள் அதிகம் தா தேசத்தில் ஏ நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவன் இது இங்கேயும் எல்லாம் நான் ரொம்ப சுரு குறிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும் நீங்களும் நிறைய யோசிக்கணும் அத்தியாசிரமஸ்தகா ஸ்ரம ரஹித ஜீவன கிரமத்துக்கு பேர் தான் ஆசிரமம்னே அதாவது சிரமம்னா என்ன சைக்கலாஜிக்கலாகவும் கான்ஃப்ளிக்லாம் வராது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நாளைக்கு என்ன பண்ணணும் நாளா அன்றைக்கி என்ன பண்ணணும் சாகரை வரைக்கும் என்ன பண்ணணும் அது எனக்கு தெரிஞ்சால் மைண்டு என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் என்ன பண்ண போகிறேனோ தெரியல கேம்ப் முடிகிறது இருக்குது சில பேர் சொல்லுவாள் அப்புறம் ஆற்றுக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அதே இது திரும்ப திரும்ப வட்டக்க வட்டக்க அரைச்சமாவே அரிச்சிருந்தேன் சொல்லுவோமா இல்லையா ஸ்ரம ரஹித்த இந்த இது மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் தர்மசாஸ்திரப்படி ஈஸ்வர பக்தியோடு இருந்தால் மனசு நம்ம வசத்தில் இருக்குது ஈஸ்வர பக்தி தர்மசாஸ்திரம் இல்லைன்னா மனசு நம்ம வசத்தில் இருக்காது அது எங்கேயோ எழுத்துன்னு போய் நம்மளை எங்கேயோ தள்ளிவிடும் அதனால தான் அதுக்கிட்ட நம்ம கொடுத்துட்றோம் தர்ம நான் வந்து என்ன ஷரணாகதி பண்ணிவிட்டேன் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுன்னு நினை தீர்மானம் பண்ணிவிட்டேன் சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் அதுக்கு தான் ஷரணாகதி தர்மத்தை நான் கடைபிடிப்பேன் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய இதெல்லாத்தையும் நான் சாஸ்திரத்துக்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் சாஸ்திரம் என்ன என்ன கைட் பண்ணுறதோ அதுபடி நான் வாழ்வேன் ஆனால் இங்கே என்ன நான் அத்தியாசிரமஸ்தகா சில புஸ்தகத்தில் சன்னியாசாசிரமம்னு இருக்குது அத்தியாசிரமம்னால் என்ன ரிச்சுவல் எல்லாம் இல்லை லௌகிக கர்மங்கள் வைதிக கர்மங்கள் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் சந்யாசத்தை தான் சொல்கிறாரு இல்லாட்டி குவாலிட்டி டைம் ஃபார் மெடிடேஷன் அதுக்குன்னு தியானத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கிடுறது வாழ்க்கையவே அதுக்கு கொடுக்கறது அப்புறம் சகல இந்திரியாணி நிருத்திய இப்போ நீங்கள் என்னெல்லாம் போட்டுக்கணும் பாருங்க நம்பர் ஒன் அத்தியாசிரமஸ்தா ரொட்டீன் எல்லாம் டே டு டே ரொட்டீன் எல்லாம் இருக்கு அந்த ரொட்டீன்ல இருந்து விலகிறோம் எதுக்கு நிறைய நேரம் தியானம் பண்ணுறதுக்காக டே டு டே ரொட்டீன்லருந்து விலகிறோம் ஆல்ரெடி டே டு டே ரொட்டீனில் நாம் நன்றாக பழகியிருக்கோம் பழகினதுக்கப்புறம் தான் விட சொல்கிறோம் பழகாமையே விட சொல்லலை நான் இந்த டே டு டே ஆசிரமத்தினுடைய ரொட்டீனை நான் இம்ப்ளிசிட்லி ஒபே பண்ணுறேன் நான் இதனுடைய இந்த தர்மமெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது எனக்கு அவசியம் ஆனால் தெரிஞ்சின்றதுக்கு பிறகு நான் அது மேலே இன்னும் மேல்நிலைக்கு போகிற போது இதை விட் இதை விட்டு நான் போகிறேன் தப்பு ஒன்றும் இல்லை நெக்ஸ்டு ஜென்ரேஷன் அந்த ரொட்டீனுக்கு வரப்போகிற அடுத்த ஒரு ஜென்ரேஷன் முடிச்சுட்டு போக போகிறது ஆனால் நான் வந்து தியானம் பண்ணுறேன் தியானத்துக்காக வேண்டி என்ன பண்ணுறேன்னா அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறேன் ரொட்டீன்லேருந்து அது நம்பர் ஒன் அத்தியாசிரமஸ்தக சுச்சிகி சுச்சிகின்னு சொன்ன சுத்தமாக இருக்கணும் விபிக்த நம்பர் த்ரீ அப்புறம் அடுத்தது சுகாசனஸ்தா நம்பர் ஃபோர் சமக்ரீவ சிரஷரீராக நம்பர் ஃபைவ் இப்போ ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் ஆஹ் அத்தியாசிரமஸ்தா சுச்சிஹி விவித்த தேசி விவித்த தேச சேவி சன்னு சுகாசனஸ்தோ பூத்வா அத்தியாசிரமாங்கிறத நான் என்ன அர்த்தம் பண்ணியிருக்கேன் டே டு டே ரொட்டீன்லேருந்து விலகிறது ஃபார்வார்ட் மறக்கக்கூடாது நிதித்தியாசனத்துக்காக நிதித்யாசனத்துக்காக நான் வந்து விலகிறேன் வேற எந்த காரணத்துக்காகவும் நான் விலகல நிதித்தியாசனத்துக்காக நடைமுறையிலிருந்து நான் விலகுகிறேன் சுத்தமாக இருக்கிறேன் சுத்தமாக இருந்து கொண்டு நான் என்ன பண்றேன் நான் தனியா ஒரு இடத்துக்கு போறேன் அங்க உக்காரேன் சுகாசனஸ்தகா நிறைய விஷயங்கள் நான் சொல்லலைங்க ஏன்னா இதெல்லாம் கேர் ஆஃப் பகவத்கீதை சிக்ஸ்த் சாப்டர் ஆறாவது அத்தியாயம் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கோம் அப்புறம் அடுத்தது என்னென்ன சகல இந்திரியாணி நிருத்திய இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அதாவது கண்களை மிருதுவா மூடி கண்களை மூடவும் கூடாது திறந்திருக்கவும் கூடாது ஜென்ட்லி க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா कृत्वा ோோனியத்தரமனோ முனிமோராண விகத்தேபயக்கோதா முக்கேவது அயசி மூணு ஷ்லோக்கி இது ரெண்டு ஷ்லோக்க தியான யோகத்துக்கு தியான யோக சாரம் எசன்ஸ் ஆஃப் தியான யோகம் அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய கடைசி ஆக இந்திரியங்களெல்லாம் நிருத்திய இந்திரிய நிரோதா இந்திரிய நிரோதா அப்படின்னா என்ன தான் பேச உட்காந்துட்டு காது கண்ணு மூக்கு நாக்கள் எல்லாம் வெளியில் போகாமல் டேஸ்டை பற்றி நினைக்கப்படாது நினைக்கப்படாதுன்னு சொன்னால் அப்போ நினைக்கும் அது வேறு விஷயம் அதனால் இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி அது மாத்திரம் இல்லை ஸ்வகுரும் பிரணம்ய தன்னுடைய குருவை நமஸ்காரம் செய்து மனசுக்குள்ளேன்னு அர்த்தம் உக்காந்த பிறகு எழுந்து நமஸ்காரமாக பண்ண முடியும் போய் குருக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருது எங்கே இருக்காரோ தெரியாது என்னுடைய குருநாதருடைய திருவடி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் இருக்கிற திசைக்கே நமஸ்காரம்னு மத்குரு ஸ்ரீ பதாம் போஜா எஸ்யாம் திசை விராஜத்தை தஸ்யே திசை நமஸ்குருமஹா காயினு மனசாகிறா என்னுடைய குருநாதருடைய திருவடி எந்த திசையில் இருக்கோ அந்த திசைக்கு நமஸ்காரம் மனசாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் நமஸ்காரம் பண்ணுறேன் ஆ மனசுக்குள்ளே குருஸ்தோத்திரம் கூட சொல்லலாம் ஆனால் திங்கிங் தி மீனிங் ஆல்சோ வித் மீனிங்கை நினச்சிட்டு சொல்லணும் அப்போ தான் அதுக்கு மகிமை வெறுமன குருஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இருக்க கூடாது குரு ஸ்தோத்திரத்தை சொல்ற போதே குருஸ்தோத்ரத்தை அர்த்தானுசந்தான பூர்வக ஸ்மரணம் அர்த்தானுசந்தான பூர்வக தியானம் அர்த்தானுசந்தான பூர்வக தியானம் ஸ்மரணம்னா என்ன குருவை நினைக்கிற போது குருஸ்தோத்ரம் சொல்றேன் குருஸ்தோத்திரத்தோட அர்த்தத்தை எல்லாம் நினைச்சுன்னு சொல்றோம் அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகினே ஆத்ம ஜன பிரதானேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு சொன்ன எத்தனையோ ஜன்மாவ நான் என்னெல்லாம் பண்ணினேனோ அத்தனையும் போக்கிட்டீர்களே அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகி குரு அவருக்கு அவர் குரு எனக்கு அந்த ஃபார்மை நினைக்கிறேன் ஆனால் அந்த வடிவம் இல்லை அந்த வடிவத்தின் மூலம் இறைவன் எனக்கு கொடுத்த ஞானம் அல்ல அம்மாவை நினைக்கிறேன் அப்பாவை நினைக்கிறேன் இங்கே அப்பா அம்மா யாரு தொமேவ மாதாச்ச பிதாத்வமேவ தொமேவ பந்துஷ்ட சகாத்வமேவமேவ சர்வம் மமதேவ தேவ ஆகினால ஸ்வகுரும் பிரணம்ய பிரகர்ஷேன நம்ய நன்றாக நமஸ்காரம் பண்ணி என்ன தமிழில் சொல்லுவாங்க நன்றாக குருவாழ்க குருவே துணை தமிழில் ஒரு பழக்கம் படிக்கிறதுக்கு முன்னாலே அந்த காலத்தில் எல்லாம் எல்லாம் வந்து குருவுக்கு முன்னாலே உட்காந்து நன்றாக குரு வாழ்க குருவே துணை அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் இப்படி கையை கூப்பிட்டு குழந்தைகள் படித்த காலமெல்லாம் உண்டு இயல்வது கரவேல் இப்படி வா ஆசிரியரே இப்படி தான் உட்காந்து சொல்லி கொடுக்கணும் இந்த நன்னூல்ல குருவுக்கு இலக்கணம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு கடவுளை வணங்கி இடம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்து இந்த நல்ல நேரமாக இருக்கான்னு பார்த்து அந்த குழந்தைகளுக்கு வித்தியை சொல்லிக் கொடுக்கணுங்கிறார் நன்னூல் ஆசிரியர் அதை பற்றியெல்லாம் எழுத போகிறோம் அப்போ இப்படி ஆசிரியருடைய இலக்கணம் மாணவனுடைய இலக்கணம் அதெல்லாம் சொல்லியிருக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணணும் தன்னுடைய குருநாதரை நம்ம போக்கி ஞானத்தை உபதேசம் பண்ணினவர் மோக்ஷத்துக்கான ஞானத்தை உபதேசம் பண்ணவர் ஆதிசங்கரர் ஆச்சாரிய உபாசனம்னா ஆச்சாரியன்னு சொன்னால் மோக்ஷாஸ்திர உபதேஷ்டுஹூ தர்மசாஸ்திர உபதேஷ்டுகோ அர்த்தசாஸ்திர உபதேஷ்டும் இல்லை அது வேற விஷயமா இருக்கலாம் ஆனால் அந்தந்த ஃபீல்டுக்கு சொல்லலாம் ஒரு ராஜா என்ன பண்ண முடியும்னா அர்த்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்தவனத்தான் நினைக்க முடியும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அவர் குருவை தியானம் பண்ணணும்னா அர்த்தசாஸ்திர குரு அவரை நினைச்சுன்னு தான் அவர் பண்ண முடியும் அப்பா தான் நமக்கு தர்மசாஸ்திரங்களை எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லிக் கொடுக்குறார்கள் பெரியவர்கள்லாம் தர்மத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர் தர்ம குரு ஞான குரு அஹகுரு பிரணம்ய எப்படி பண்ணணும் பக்தியா பேர் பேரன்போடு தன்னுடைய குருவை ஸ்வகுருன்னு வேறு போட்டிருக்கார் ஸ்வகுரு தன்னுடைய குருவை சுவாச்சாரியம் பரிச்சரிய சாஸ்திர விதினா தஸ்மாச்ச வித்யாம் பராம் தன்னுடைய ஆச்சாரியர் தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு அவரை தியானம் செய்து ரொம்ப அன்போடு பண்ணணும் பக்தியா அப்படின்னா பக்திங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் சொல்கிறார் இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லை ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் இருக்குது பல இடங்களில் இருக்குது எப்படி கடவுளிடத்தில் நமக்கு பேரன்பு இருக்கோ அதுக்கு சமமாக குருக்கிட்ட இருந்தால் குரு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நமக்கு மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும் அது மாத்திரம் இல்லை குரு பாடம் சொல்லி கொடுக்குற போது ஏதாவது கவனக்குறைவாக அதுக்கு அர்த்தம் சொல்லாமல் விட்டுட்டார்னா அதுவும் நமக்கு புரியுமா எஸ்ய தேவே பராபக்தி யா தேவே தா குரவு தஸ்ய்தே கதித்தா எஸ்ய தேவே பராபக்தி யாருக்கு இறைவனிடத்தில் பராபக்தி மேலான பக்தி இருக்கிறதோ யதா தேவே ததா குரவ் குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அப்படி குருவுக்கிட்ட பக்தி இருக்கிற அந்த பகவான்கிட்ட இருக்கிற அதே பக்தி குருக்கிட்டையும் இருக்குமானால் இவர் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் தானே அப்படின்னு நினைக்காமல் இவர் மூலமாக भगवान நமக்கு பாடம் சொல்லித்தர்றார் அப்படின்னு சொல்லி பகவானாக அவரை நினைக்கிறது அந்த पर्सन இம்பார்ட்டன் இல்லை அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி அந்த குரு தத்துவம் அந்த சொல்லி கொடுக்குற சக்திக்குத்தான் மதிப்பு அந்த இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஆனால் வித்தவுட் ஒரு இண்டிவிஜுவல் அந்த சக்தி வெளிப்படாது இப்போ லை எலக்ட்ரிசிட்டிக்கு வெளிச்சம் தர சக்தி இருக்குன்னா அதுக்கு அதுக்குன்னு ஒரு சாதனம் தேவைப்படுறது ஃபேன் தேவைப்படுறது மைக்கு தேவைப்படுறது அது மாதிரி அவர் அதை வெளிப்படுறதுக்கு ஒரு கருவியாக இருக்கார் அப்படி குரு பக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்ய ஏத்தே கதித்தாக அர்த்தாக இப்போ இதுவரைக்கும் உபனிஷத்தில் அப்படி சொல்லியிருக்கு ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்தில் இதுவரைக்கும் நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் பிரகாசிக்கும் நன்றாக விளங்கும் பிரகா தசியத்தை தஸ்ய மகாத்மனக அந்த சிஷ்யன சிஷியன மகாத்மாங்கிறது இந்த ஸ்லோகம் குரு கடவுளை கடவுள்கிட்ட எவ்வளவு பக்தி வச்சுருக்கானோ அதே பக்தி எவனுக்கு குருக்கிட்ட இருக்கோ அந்த மகாத்மாவுக்கு தஸ்ய மகாத்மனா ஏத்தே ஏத்தே சாஸ்திர விஷயாக இந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் பிரகாஷிக்கும் விளங்கும் புரியும் இதில் கதித்தாகான்னு இருக்குது இல்லையா அதை இன்னொரு விதமாக சொல்கிறத உண்டு அகிதாகா அர்த்தாகா ஒருவேளை அவர் வந்து சில சென்டென்ஸுக்கு மீனிங் சொல்லாமல் போயிட்டார் ஏதோ ஞாபகத்தில் விட்டு விட்டார் ஏதோ பேசுகிற போது அந்த ஆர்டர் மறந்து போயிடுத்து விட்டு போயிடுது அதனால் விட்டு போயிடுதுன்னு சொன்னாலும் அது நமக்கு புரியும் அந்த குருவினுடைய பக்தினால் நமக்கு அந்த சாஸ்திர விஷயம் அந்த இடத்துல ஸ்புரிக்குங்கிறது தசிய ஏத்தே கச்சிதாக அர்த்தாக பிரகாசந்தே அக்சித்தாக அர்த்தமாக அப்படி பிரகாசந்தே சொல்ல விட்டு போயிருந்தாலும் புரியும் அதுக்கு தேவை குரு பக்தி இல்லை இந்த காண்டெக்ஸ்டில் தியானம் பண்ணுறபோது என்ன பண்ணுறேன் என்னோட சிரவணத்துக்கும் மனனத்துக்கும் ஹெல்ப் பண்ணின குருவை தியானம் பண்ணுறேன் அதுதான் பக்தி ஈஸ்வரனே ஈஸ்வரனுக்கு சமமாக அவரை நினச்சிட்டு நீங்கள் ஈஸ்வரம் பிரணம்யா இல்லவே இல்லை இதில் குரு பிரணம்யா தான் இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா குரு வேறே ஈஸ்வரன் தேர் அந்த எண்ணத்தில் அதுக்குதான் சொல்கிறது வழக்கம் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணினா அதிர்ஷ்டபலன்தான் கிடைக்கும் குருவுக்கு பூஜை பண்ணினா அதிர்ஷ்டபலனும் திருஷ்டபலனும் கிடைக்கும்னு ஏன்னா இப்போ ஈஸ்வரன் ஆராதனை பண்ணினா அவர் அனுகிரகம் பண்ணுவார் குருவுக்கு பண்ணால் அவர் அப்பவே பாடம் சொல்லித்தருவார் அவர் கண் முன்னாடியே இருக்கார் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குறார் ஆகையினால திருஷ்டபலமும் கிடைக்கிறது ஆக குருவை பூஜை பண்ணினா அதிருஷ்ட ஈஸ்வரனை பூஜை பண்ணினா அதிருஷ்டபலமும் கிடைக்கும் நேர நமக்கு ஞானம் இதெல்லாம் உபதேசங்கள் எல்லாம் கிடைக்கிறதுனால திரு திருஷ்டபலம் கிடைக்கும் அதிர்ஷ்டபலம் மாற்றி சொன்னோம் அதிர்ஷ்டபலமும் கிடைக்கும் திருஷ்டபலமும் கிடைக்கும் இதுதான் குருவினுடைய சிறப்பு ஆக குருவை தியானம் செய்து கொண்டு பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஹிருத் புண்டரீகம் விரஜம் விஷுத்தம் அதுக்கப்புறம் வருது எல்லாம் ஞான் வச்சுங்க நிதித்தியாசனத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கி ரொம்ப சுத்தமாக இருந்து உடம்பெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு மனசுத்தமாக இன்க்ளூடெட் மனசெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போய் சௌரியமாக உக்காந்து உடம்பு கழுத்து தலையெல்லாம் நேராக வைத்து கொண்டு இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி தன்னோட குருவை மனசுல தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்கு ஹிருத் புண்டரீகம் ஹிருப்புண்டரீகம் மத்தியேன்னு இருக்கு இந்த ஸ்லோகத்தில் ஹிருப்புண்டரீகம் மத்தியே ஹிருத்துன்னா ஹிருதயம் புண்டரீகம்னா தாமரை மத்தியன்னா தாமரையில் ஹ்புண்டரீகம் மத்தியே ஹிருதய்தாமரையில் மலர்மிசையில் உள்ள தாமரையில் இப்போதான் படித்தோம் யோவேதநிஹிதம் குகாயாம் அந்த இடத்துல குஹா சப்தம் குஹாங்கிறது புத்திக்குத்தான் குஹான்னு பேர் அதில் தான் நம்ம பார்த்தோம் ஏன் அதுக்கு குகைன்னு சொன்னால் அந்த குகைக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது அக்ஞானம் இருக்கு நம்ம ஞான நெருப்ப ஞான ஞான சுடரை ஹிருதய குகையில ஏற்ற வேண்டும் குருநாதரட்ட சாஸ்திரம் படிக்க படிக்க நம்ம அஜானம் நிறைஞ்ச புத்தியில் ஞான சுடர் பிரகாசிக்கிறது அக்ஞான இருள் மறைகிறது சிரவண மரணங்கள்லாம் பண் சிரவணம் பண்ண பண்ண என்ன ஆகுறதுன்னா புத்தியில் இருக்கிற புத்தி ஹிரதய புத்தியில் இருக்கிறனா அஜானத்தோடு கூடின புத்தி பிரகாசமான புத்தி ஆகிடுறது இருட்டோட இருக்கிற புத்தி ஒளி பொருந்தேதாகிடுறது அறியாமை இருள் நிறைந்த புத்தியில் அறிவொளி சிறந்து விளங்குகிறது அது மாதிரி இங்கேயும் பார்க்கணும் ஹிருப்புண்டரீகம் அந்த ஹிருத தாமரை மத்தியில் தஹ்ரம் பி பாபம் பரமேஷ் பூ தஞ்சு அது வரல நம்ம ரெண்டு மந்திரம் பார்த்தோம் ந கர்மனான பிரஜையாதனே பார்த்துட்டோம் வேதாந்த விஜய் பார்த்துட்டோம் தஹ்ரம் பி பாபம் அங்க வரல ஆனா இது வேற விதமா இங்க வந்திருக்கு அந்த மந்திரம் ஞாபகம் இருந்தால் தெரியும் அது மகாநாராயண உபனிஷத்துல இருக்கு அந்த ஆர்டர்ல நம்ம வழக்கத்துல சொல்லிட்டு இருக்கோமே சன்னியாசிகள்லாம் வந்தா ந கமண பிரதையகே நைக்கே அமது பரணி மும் விஜத்திசந்தி வேணசுனித்தனியசாய்ஷுசே ப்ரமலோக்கேத்துராந்த பராம்தரிமுச்சியே தகிரம் விபம் பரமேஷ்மூத்துண்டம் புரமியசம் திராவிதரங்கோக்கி அந்த உத்தவம் நியனம் வண்ணனும் அர்த்தம் அப்புறம் அடுத்தது யோ வேதாஸ்வரோ வேதித்தலீன மஹேஸ்வர எட்டு வாக்கம் எட்டு வாக்கம் நாலு ரிலி ரிட்டு வாக்கியம் இப்படிதான் ஞாச்சுப்போம் அந்த கடைசி வாக்கியம் இருக்குதௌஸ்வர்போ அது ஓங்காரம் யோ வேதாதவுஸ்வரோ வேதாந்தே பிரதித்தலீன மகேஸ்வரன் சொன்ன ஓங்காரூபரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் யோ வேதா வேதத்தின் தொடக்கத்தில் ஸ்வரோ யர வேத பிரோக் யாஸ்வர வேதாந்தே சிரஷ்டிதா வேதத்தின் வேதத்தை ஓதும் பொழுது தொடக்கத்தில் சொல்லப்படுகின்ற ஸ்வரம் ஸ்வரம்னா ஓங்காரம் வேதாந்தே சிரஷ்டிதா வேதத்தை சொல்லி முடிக்கும் பொழுது ஓம் என்று சொல்லி முடிக்கிறோம் ஓம் என்று ஆரம்பிக்கிறோம் ஓம் என்று வேதத்தை முடிக்கிறோம் ஆ யோவேதாதர்போக்தேதாந்தேச்ச பிரதிஷ்டிதரஸ் ஓங்காரஸ் பிரகிரு லீனசிய மாயையெல்லாம் ஒடுங்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய தசிய பிரகிருதி லீனசிய பரஹா யஹா யார் அந்த மேலானவனாக இருப்பவன் யாரோ அந்த பிரகிருத்தியெல்லாம் ஒடுங்கி இருக்கிற ஓங்காரத்தில் மேலான பரமேஸ்வரன் இருக்கிறார் பரஹா பரமேஸ்வரஹா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரம் நான் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்லிவிட்டேன் இந்த இந்த நாலு எட்டு வாக்கியம் இதைத்தான் சொல்லி சன்னியாசிகள் வந்தால் பூர்ணகும்பம் கொடுத்து சொல்லின்னு இருக்கோம் ஆனால் மந்திரத்தோட அர்த்தம் இது இப்போ இங்கே என்ன பார்க்குறோம் ஹிருப்புண்டரீக்கம் ஹிருதய மத்தியில் அந்த தாமரை மலர் மாதிரி பாவனை பண்ணிக்கிறோம் பாவனை இது மாதிரி நிறைய இருக்குது நிறைய இந்த ஹிருதய கமல மத்தியே தீபவத் பிரணவமயம் அத்தர்க்கியம் யோகிஹ் தியானமியம் அப்படி நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு இன எம் ப்ரவ வருருணேந்திரருமருதி திவ்யை வேதை சாங்க பதக்கிரமோபனிஷதை சாமச பசியம் யோகிநல்லாத்தையும் ஞாபகப்படுத்துச்சோங்கோ அஹஹய புண்டரீக்கம் மத்தியே அப்படின்னா என்ன அர்த்தம் அதை தாமரைன்னு நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை தாமரை போன்று இருக்கிற ஹதயத்தில் உபனிஷத்தே சொல்வது சய ஏஷோ ஹந்தர் இன்னொரு உபநிஷத் அந்த ஹிருதயத்தியானம் இது நிறைய இடத்துல வருது சய ஏஷோ ஹந்தர் ஹிருதய ஆகாஷா தஸ்மின் அயம் புருஷோ மனோமய சங்கராச்சாரியர் இந்த ஹயத்தை பற்றி வர்ணனையெல்லாம் சொல்கிறார் உள்ளுக்குள்ள இருக்கிற அனாட்டமியெல்லாம் பேசுறார் ஆதிசங்கரர் எப்படி உள்ளுக்குள்ள அந்த மாம்ச பிண்டம் இருக்கு அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் சொல்றார் அது ஃபார் மெடிடேஷன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் உள்ளத்தின் உள்ளே விளங்குகிறான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற மின்சாரம் பல்பில் வெளிப்படுவது போல அது மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற எி அந்த பல்புலாம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாசத்தில் வெளிப்படுகிறான் பேர் உபலப்திஸ்தானம் விளங்குற அதனால எங்க அப்புறம் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அங்குஷ்டமா அங்குஷ்ட மாத்திரா கட்ட விரல் அளவுங்கலாம் சொல்லிருக்கு அங்க வந்து அது அவைலபிலிட்டி அதனுடைய வெளிப்படுற தன்மை அங்க இருக்கு அதுக்காக ஹிருதயம் ஒரு ஸ்தானமா சொல்லப்படுறது ஆக அது எப்படிப்பட்ட ஹிருதயம்னா விரஜம் இந்த இடத்துல விரஜம்ங்கிறத எழுக்குன்னா பிரம்மனுக்கு லட்சணம் எல்லாம் பாருங்க எல்லாம் விசதம் விரஜம் விசுத்தம் விஷதம் விசோகம் அச்சிந்தியம் அவக்தம் அனந்த ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி விசிந்திய விசிந்தியன்னு சொன்னா நன்றாக தியானம் செய்து ஆழ்ந்து சிந்தனை செய்து எதை சிந்திக்கணும் விரஜம் விரஜம்ங்கிறதுக்கு ராகத்வேஷம் இல்லாதது அபகத ராகத்வேஷாதிக்கம் தூய உணர்வுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது மனதிற்கு தான் விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்குது ஆ இங்கே சொல்றதெல்லாம் சுத்த சைதன்ய தியானம் ஃபார்ம்லெஸ் கான்ஷியஸ்னஸ் மெடிடேஷன் கான்ஷியஸ்னஸ்ஸை தான் தியானம் பண்ணுறோம் கான்ஷியஸ்னஸ் யாரு என்னையே தியானம் பண்ணுறேன் இதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையே நான் தியானம் பண்ணுறேன் சப்ஜெக்டையே மெடிடேட் பண்ணுறேன் சப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் மாதிரி நினச்சிக்கிறேன் ஆப்ஜெக்ட் கெடு என்னையே நான் தியானம் பண்ணுறேன் விருப்பு வெறுப்பற்ற என்னை நான் நினைக்கிறேன் விருப்பு வெறுப்பற்ற உணர்வாகிய எண்ணை ஆழ்ந்து சிந்திக்கிறேன் விஷுத்தம் விஷுத்தம்னா என்ன துன்பங்கள் அற்ற இவரோட மீனிங் விரஜம்னாலும் விசுத்தம் ஒரே மீனிங் தான் மாசற்றம் விருப்பு வெறுப்பற்ற உணர்வு துன்பம் இல்லாத உணர்வு துன்பத்தை அறிகின்ற நான் துன்பம் அல்ல துன்பம் என்னால் அறியப்படுகிறது நான் துன்பம் அல்ல இன்பம் என்னால் அறியப்படுகிறது இன்பம் நான் இன்ப துன்பங்களுக்கு சாட்சியாக இருக்கிற நான் இன்ப துன்பங்கள் அல்ல விசுத்தம் துன்பம் இல்லாத உணர்வாகிய என்னை விசுத்தம் அப்புறம் அடுத்தது என்னது விஷதம் விஷதம்னு சொன்னா அதுக்கு அதான் அர்த்தம் நிர்மலம் நிர்மலம்னா என்ன ஸ்படிக்கம் போல இருக்கு ஸ்படிக்கத்தில் எதுவுமே வச்சா அது அந்த நேரத்துக்கு அது இருக்கிற மாதிரி காமிச்சுக்கும் ஆனால் நான் எவர் ப்யூருங்கிறது விஷதங்கிற வார்த்தைக்கு நித்திய இந்த சுத்தத்தையே இப்படி தியானம் பண்ணுறோம் ராகத்வேஷ ரஹிதா துக்கரகிதா அப்புறம் என்னென்னா நித்திய துக்கரகிதா எனக்கு என்றைக்குமே துக்கம் இருந்ததும் இல்லை இப்போவும் துக்கம் இல்லை இனிமேலும் துக்கம் இருக்க போகிறதும் இப்போ எனக்கு துக்கம் இருந்ததாகவும் இருக்கிறதாகவும் இருக்க போகிறதாகவும் நினைக்கிறது அஜ்ஞானம் கற்பனை அந்த அர்த்தத்தில் சொல்றது ஆஹா விஷதம் விசோகம் விசோகம்னா என்னென்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல விசோகம்ங்கிறதுக்கு விரஜம் விசுத்தம் விஷதம் விசோகம் நாலு சப்தம் இருக்கு இப்போ இந்த விசோகத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா சோகம் இல்லாததுன்னு அர்த்தம் சொல்லலை ஆனந்த பூர்ண ஹிருதயம் ஸ்மித ஆனனம் ச இத்தியா மனசில் நிறைவாக இருக்கான் ஆனந்த பூர்ண அந்த புன்முருவல் பூத்த முகம்ங்கிறது தியானம் பண்ணுற போது ஸ்வாத்மா ராமம் வதனம் ஆகையினால ஆனந்தமாக இருக்கான் ஆனந்த ஸ்வரூபோகம் பூர்ணஸ்வரூபோகம் ஆஹா விஷோகம்னா துன்பமற்ற துன்பமற்றங்கிறது எடுத்துக்கிறது பதிலாக இன்பமே வடிவான யாண்டும் இன்பமே வடிவான துன்பம் கலவா துன்பத்தின் கலப்பு சிறிதும் இல்லாத இன்பமே வடிவான நித்திய பூர்ணஹா அப்படின்னு அர்த்தம் பூர்ணத்துவம் அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அவ்வியம் அவ்வியம் அவ்வியம்னு சொன்ன ியங்களுக்கும் மனசுக்கும் புலப்படாதது அதாவது வடிவமற்றதுன்னு அர்த்தம் நிறவயவம் நிர்குணம் நிஷ்கலம் ஆக அதுக்கு ஃபார்ம்லெஸ் அப்படின்னு அர்த்தம் ஃபார்ம்லெஸ் அவ்வியம் வியக்தம்னா என்ன ஒரு வஸ்துவில் வெளிப்படுறது வெளிப்படுறது வெளிப்படாததுன்னு அர்த்தம் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புலப்படாதது அப்புறம் என்னது அனந்தரூபம் அனந்த ரூபம்னா என்னென்னா எல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் தான் அதுக்கு தான் ஸ்ரவண மரணம் பண்ணியிருக்கணும் ஸ்ரவண மரணம் பண்ணியிருந்தால் தான் தெரியும் டைம்வைஸ் ஸ்பேஸ்வைஸ் வஸ்துவைஸ் லிமிடேஷன் கிடையாது காலதேச வஸ்து பரிச்சேத சூன்யம் இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாததை இப்போ கிருஷ்ண ரூபமெல்லாம் இங்கே இல்லை இதெல்லாம் முழுக்க முழுக்க நிர்குணம் கஸ்தூரி திலக்கம் வேணும் கரைய வேணும் கரையை கங்கணம் அதெல்லாம் இங்கே கிடையாது ஹரி சர்வாங்கே ஹரி சந்தனச்ச கலையம் கண்டேச்ச முக்தாவலிம் அழகான முத்து மாலை போட்டுன்னு இருக்கார் நெத்தியில் கஸ்தூரி வச்சுன்னு இருக்கார் அதெல்லாம் வேறு கதை இங்கே அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பண்ணியாச்சு அதெல்லாம் பண்ணி முடித்தவன்தான் இங்கே இதுக்கு வரான் சில பேர் என்ன சொல்கிறான் இதுவே போகிறோம் அதுக்கு நான் வரலங்கிறோம் அதுலேயே அவன் ஸ்டக் ஆகிட்டான் அது ஒரு அடிக்ஷன் எல்லாத்துலேருந்து விலகணும் அனந்த ரூபம் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம் அதாவது எந்த இனம் எதுலையும் சேரா சஜாத்தியம்னா என்ன நாம் எல்லோரும் தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒரே ஜாதி மனுஷிய ஜாதி ஆனால் நமக்குள்ள பேதம் இருக்குது இது கிடையாது தூய உணர்வுக்கு அது கிடையாது தூய உணர்வு மாதிரி எத்தனை தூய உணர்வு இருக்குன்னா இருக்கிறதே ஒன்று தான்ப்பா அது என்ன எத்தனை தூய உணர்வு இருக்குது அப்புறம் தூய உணர்வுக்கு வேற வேறு ஒன்று தூய உணர்வுக்கு அந்நியமாக உணர்வற்றதுன்னு ஒன்று கிடையாது உணர்வு இல்லாத பொருளே இல்லை உணர்வு வெளிப்படாத வஸ்துக்களும் உணர்வு வெளிப்படுகின்றவைகளும் தான் இருக்கிறதே தவிர உணர்வே இல்லாது ஒரு பொருளும் இல்லை ஆகவே உணர்வுக்கு அந்நியமாக ஒரு வஸ்து விஜாத்தியம் கிடையாது உணர்வுக்கு சமமா இன்னொரு உணர்வு கிடையாது உணர்விலேயே உறுப்புகள் இல்லாததால் வேற்றுமையும் கிடையாது சஜாத்தியம் பெண் இனம்னா இது விஜாத்தியம் சஜாத்தியம்னா என்னன்னா ஆண்குள்ளே ஆணுக்குள்ளே இருக்கிற பெண்ணுக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற கை காலு காது எல்லாம் பேதம் எல்லாம் தனித்தனியாக இருக்கேன் இந்த கை வேற இந்த கை வேறு இந்த கண்ணு வேற இந்த கண்ணு வேற அதெல்லாம் ஸ்வகத பேதம் அனந்தம்னு சொன்னால் அன்லிமிட்டெட் எதனாலும் வரையறுக்கப்படாத அந்த தூய உணர்வை அப்புறம் அடுத்தது என்னதுன்னு சிவம் சிவம்னா என்ன மங்கள ரூபம் மங்களம் இதுதான் மங்களம் ஆக இது நிர்குணம் இந்த இடத்துல சிவம்னு சொன்னால் சிவலிங்கம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது சிவம்னா இதுக்கும் ஆனந்தம் தான் பேர் இந்த கொம்பை எடுத்தால் சவந்தான் ஆக சிவம்னு சொன்னால் மங்களம் ஆஸ்பீஷியஸ் வெறி மிகவும் புனிதமானது புனிதங்களுக்கெல்லாம் புனிதத்தை கொடுக்கும் தன்மையுடையது அதுதான் பவித்திரானாம் பவித்ரம் மங்களானான் சங்களம்னு சொன்னோம் ஆக சிவம் அப்புறம் பிரசாந்தம் அற்றது அறியாமைக்கு அப்பாற்பட்டது அவித்தியாதி தோஷ ரஹிதம் அறியாமை முதலான குற்றங்கள் அற்றது அதுக்கு அறியாமை கிடையாது உணர்வுக்கு அறியாமை கிடையாது உணர்வு எங்கே என்றைக்காவது வந்து இருட்டு வெளிச்சத்தை பார்த்துருக்குமா பார்த்துருக்காது ஆகவே வெளிச்சமும் இருட்டை பார்த்துருக்காது இருட்டும் வெளிச்சத்தை பார்த்துருக்காது ஆகவே இங்கே உணர்வுன்னு சொல்கிற போது அறியாமைகள் நீங்கினது பிரசாந்தம்னு சொன்னால் சாந்தம்னா அமைதி பிரசாந்தம்னா பேரமைதி பேர் வடிவான அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா அறியாமை சிறிதும் அற்ற அது சிவத்துக்கு போட்டாலும் சரி இப்போ போட்டாலும் அப்புறம் அமிர்தம் அமிர்தம்னா என்ன மரணமற்றது அப்போ நீங்கள் போட்டுக்கணும் அஜம் அதுவும் சப்ளை பண்ணிக்கணும் தோன்றாதது மறையாதது தோற்றமும் மறைவும் அதை சார்ந்து நிகழ்கின்றன அதற்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை அமிர்தம் பிரம்மயோனிம் பிரம்மயோனிம்னு சொன்னால் இந்த இடத்துல பிரம்மன்னு சொன்னால் டோட்டல் மைண்டு டோட்டல் மைண்டு வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு எப்படி இருக்குது பாருங்க இண்டிவிஜுவல் மைண்டு இல்லை இந்த ஹிரண்ய கர்ப்பன் இந்த இடத்துல பிரம்ம யோனின்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்பனுக்கு காரணம்னு அர்த்தம் இங்கே தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சித்தாந்தம்னு சொல்லுவோம் அத்வைதத்துக்கு கயிற்றில் பாம்பு மாதிரி இந்த சமஷ்டி டோட்டல் என்னது சட்டில் யூனிவர்ஸ் டோட்டல் சட்டில் யூனிவர்ஸ் சமஷ்டி பிரபஞ்சம் சமஷ்டி சூட்ச பிரபஞ்சம் சமஷ்டி சூக்ம பிரபஞ்ச காரணம் சமஷ்டி சூட்ச பிரபஞ்ச காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாம்பு தோன்றுவதற்கு ஆதாரமாக இருப்பதை போல பாம்பு தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற கயிற்றை போல இருப்பது ஆகவே இந்த நான் இருக்கேன் எங்கிட்ட தான் ஏராளமான கற்பனைகள் உண்மையிலே நான் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் இந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ல மைண்டு சூப்பர் இம்போஸ்டு இண்டிவிஜுவாலிட்டிஸ் ஆர் சூப்பர் இம்போஸ் இண்டிவிஜுவாலிட்டிஸ் சொல்கிறேன் இண்டிவிஜுவாலிட்டிஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்டு so many minds are super-imposed, so many bodies are super-imposed, so many live, live bodies are super-imposed, so many dead bodies are super-imposed. Sholhi, indi, irukkai. Moodi vay, gidiyay. Ah, nā illāma idham nā gidiyay. Idhuk thān pinnā lal pattham badamantra irukkui. Appa, bātham. Vra, innoon irukkui. Nā madal unna vuttwutte een. Varnam ne unna vuttte een. அச்சிந்தியம் வேணும்னே பிளான் பண்ணி தான் அதை விட்டேன் ஆக ஹிருப்புண்டரீக்கம் மத்தியே விரஜம் விசுத்தம் விஷதம் விஷோகம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பார்த்துட்டோம் இனி இன்னொன்று பதினொன்று நாள் சிந்திக்க முடியாதது இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் என்னது இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணலை அது செல்ஃப் ஆக அச்சித்யம் அவ்வக்தோஜம் அச்சிந்தியோஜம் அவிகாரியோஜம் உச்சத்தை பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் பாருங்க இது இந்திரியங்களுக்கும் புலப்படாதது மனசுக்கும் விஷயமாகாததுங்கிறார் பகவான் ஆக இங்கே அச்சிந்தியம்னு சொன்னால் அதை சிந்திக்கக்கூடிய பொருளாக சிந்திக்க முடியாது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணலாம் அது ஒரு நாளும் பண்ண முடியாது அச்சித்தியம் அப்புறம் அடுத்தது என்னென்ன விசிந்திய அச்சிந்தியமானதை விசிந்திய இந்த சிந்திக்க முடியாததை நன்றாக சிந்தித்து சிந்திக்க முடியாததை நன்றாக சிந்தித்து ஏன் வச்சுங்க மீனிங்லெஸ் இல்லை இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா யோசித்தா புரியும் ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் கோர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம்கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுணுணர்வு அது அப்படி மனசில் வாங்கிக்கணும் அஹ் அச்சிந்தியம் விச்சிந்திய அப்படி விசிந்திய இன்னும் விட்டுதான் இன்னும் விடலை அடுத்தது இருக்கு ததா அப்படியே ஆதி மத்திய அந்த விஹீனம் அதுக்காக இந்த மந்திரத்திலே சொல்லிவிட்டேன் ஆக்சுவலாக இந்த விச்சு அச்சிந்தியம் விசிந்தியங்கிறத நம்ம கடைசியில் வச்சுக்கணும் அச்சிந்தியம் விசிந்திய அச்சிந்திய விசிந்தனம் அச்சிந்திய விசிந்தனம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அச்சிந்திய விச்சிந்தனம்னா சிந்திக்க முடியாததை சிந்திப்பது வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது இப்படி இருக்கே திருப்புகளில் இருக்கே இந்நிறத்தன் இவ்வகையன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே அப்படிங்கிறார் மாணிக்கவாச்சன் மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கணும் ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் உருவங்கள் ஆதி மத்திய அந்த விஹீனம் ஆதினா என்ன தொடக்கம் மத்தியம்னா என்ன நெடு நடுப்பகுதி அந்தம்னா என்ன முடிவு ஒரு வயசு குழந்த ஆதி நாற்பத்தஞ்சு வயசு மத்தியம் எழுபத்தஞ்சு வயசு முடிய போகிறதுன்னு அர்த்தம் ஆதி மத்திய அந்தம் ஆக தொடக்கம் இருக்குது மத்தியம் இருக்குது முடிவு இருக்குது ஆக இந்த தொடக்கமும் முடிவும் இன்னைக்கு முடிய போகிறது ராத் இன்னைக்கு நாள் முடிய போகிறது காலம்புற கோபூஜையில் ஆரம்பிச்சிது இப்போ ராத்திரி ஸ்மரணத்தோடு முடிய போகிறது ஆனால் இப்படிலாம் முடியறது தான் தொடக்கமாவது இரு இடையாவது முடிவாவது காலை மத்தியானம் சாயங்காலம் ஆக தொடக்கமும் நடுவும் முடிவும் இல்லாதது ஆதி மத்திய ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இது பகவானை சொல்கிற மாதிரி சொல்கிறது ஆனால் உண்மையிலே இருக்கிறது ஒரே வஸ்து தான் பகவானாவது ஜீவனாவது ஜெகத்தாவது இருக்கிறது ஒரே வஸ்து அந்த அர்த்தத்தில் அத் அத்வைத சித்தாந்தத்தில் பேசுகிறோம் அதாவது ஆதி மத்தியாந்த விஹீனம் அப்புறம் அடுத்தது என்னன்னா ஏக்கம் ஏக்கம்னா என்ன ரெண்டாவதா ஒரு வஸ்து இல்லை இந்த ஏக்கம் ஈஸ்இக்வல் டு அத்வைதம்னு அர்த்தம் ஏக்கம் ஏக்கம்னா அவரே எழுதுறார் திவித்தீய வஸ்து மாத்திரிதம் தித்தீய வஸ்து ரஹிதம்னு அர்த்தம் இரண்டாவது பொருள் இல்லாதது ஏக்கம்ங்கிற சொல்ல விட அத்வைதம்ங்கிற சொல் உயர்ந்தது ஆனால் உபனிஷத் சொன்னால் அதை மாற்ற முடியாது ஏக்கம் இஸ்இக்குவல் டு அத்வைதம் இரண்டற்றது உணர்வுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை உணர்வுக்கு அந்நியமாக காணப்படுவதெல்லாம் கற்பனை சொல்ல போல கனவை போல பிரமாணம் கனவுதான் கனவை போல அப்புறம் விபும்னா என்னன்னா எங்கும் வியாபித்திருப்பது அதாவது இன்னொரு அர்த்தம் சொல்ற அதுதான் இருக்கு அப்புறம் அந்த தாட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லை அவ்வளோ வேகமாக இருக்கு அதனால தான் உபனிஷத்துல ஈஷாவாசனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அனேஹே ஜதே கம்மனா சோஜவீஹி தேவா ஆஹா புனுவன் பூர்வரிஷு தத்தாவத்தே தித்தின் அப்போமா தரிவா ததாதி அனேஜத்து ந ஏஜத்து அது அசையாதது அனேஜ தேக்கம் ஏக்கம் ஒன்றுதான் மனசோ ஜவீயா தாட்ட அது ரொம்ப ஸ்பீடுங்கிறது நைனத் ஸ்பீடுன்னா என்ன ஸ்பீடு மாதிரி எங்கே அது போகிறதுங்க கிடையாது நம்ம ஸ்பீடாக போகிறதுன்னு சொன்னால் என்னாச்சு அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே இல்லைன்னு ஆயிடும் இந்த மகாபாரத்தில் ஒரு கதை வரும் இந்த ஜெய்கி ஷவ்யர்னு ஒருத்தர் ஜெய்கி ஷவ்யர்னு ஒரு மகாத்மா ஒரு முனி ஒரு முனிவர் எங்கே போனாலும் இந்த இந்திரனோ யாராவது போனால் இவர் பிரம்மலோகத்துக்கு இந்திரன் போவான் இப்போ அவரை கீழே பார்த்துருப்பான் யார் இந்திரன் ஒரு கதைக்கே சொல்கிறேன் விஷயம் நான் இங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த ஜெய்கி சும்மா ஒரு கதை இது இது தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க இந்த ஜெய்கி ஷவ்யர் அவரோட ஆசிரமத்தில் அப்போ தான் பார்த்துருப்போம் யாரு இந்த வைகுண்டத்துக்கு போனால் அங்கே உட்காந்துருப்பார் இனி எப்படியே அங்கே பார்த்தேன் அப்படின்னு அங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சும்பாரு சரி சிவலோகத்துக்கு போனா அங்கே போனால் அங்கேயும் உட்காந்துருப்பார் முன்னாடி அதில் இந்த ஜெய்கி ஷவியர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லி ஜெய்கி ஷவியருடைய மகத்துவம் அவர் பேர் ஜெய்கி ஷவ்யர் அப்படி ஒருத்தர் நீங்கள் படித்து பாருங்கள் புராணிக் என்சைக்ளோபீடியான்னு இருக்கு ஜெய்கி ஷவ்யான்னு போட்டு பாருங்க உங்களுக்கு தலை சுத்தம் இது ஒரு கதை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா மனசோ ஜெவியஹா நைனத் தேவா ஆப்னுவன் தேவாகா ஏனம்னா ஆப்னுவன் தேவர்கள் இதை அடைய முடியாது என்ன இந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற பொருளை இந்திரியங்கள் எப்படி அடைய முடியும் பூர்வ மருஷத்து எண்ணங்களும் இந்திரியங்களும் போவதற்கு முன்னமேயே அது இங்கு இருக்கிறதுன்னு சொல்லி புரிய வைக்கிறது ஆக அது எல்லாவற்று தத்தாவத்தோஞான் அது எல்லாவற்றையும் மீறி இருக்கிறது எதுக்கு சொல்றேன் விபுங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் சொல்றேன் விபுங்கிறதுக்கு இவர் என்ன சொல்றார் சமர்த்தம் சமர்த்தம்னா என்னன்னா ரொம்ப டாமினு முன்னாடி நிற்கிறது முன்னாடி அது முன்னாடி போய் நிற்கிறது எதுக்கு பிரதானம்னு அர்த்தம் அதுதான் அனைத்திற்கும் பிரதானம் இதெல்லாம் இது என்னென்னா இந்த லட்சணங்கள்லாம் ஃபார் திங்கிங் இதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது ஒரு ஒரு இந்த மந்திரங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஞாபகம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோ இந்த மந்திரத்தை மனபாடம் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோங்க ஹிருப்புண்டரீகம் விரஜம் விசோகம் விசிந்திய மத்தியே விஷதம் விசோகம் விரஜம் விசுத்தம் விசிந்திய மத்தியே விஷதம் விசோகம் அச்சிந்தம் வியக்தனந்த ரூபம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி அதே மாதிரி இருக்கு தம் போட்டாலும் சரி ததா போட்டாலும் தோன்று திற ரீடிங்கை விட தம்ங்கிற ரீடிங் நல்லது தெரியுது ஆதி மத்தியாந்த விஹீனம் ஏக்கம் விபும் சிதானந்தம் சிதானந்தம்னா என்னன்னா அதில் இன்னொன்று இருக்கு சிதானந்தம் சிதானந்தம்னா ஒப்புயர்வற்ற உணர்வின்பம் அப்படின்னு அர்த்தம் சிதானந்தம் அப்படின்னா நிரதிஷய ஞானானந்தம் இந்த இடத்துல சித்துன்னு சொன்னால் கான்சியஸ்னஸ் ஆனந்தம்னு சொன்னால் இதுதான் சிதானந்தம் சிதானந்தம் அப்புறம் என்னதுன்னா அரூபம் அரூபம்னா ரூபம் கிடையாது ரூபரஹிதம் அப்புறம் அத்தம் பெரிய அதிசயம் இந்த உணர்வுக்கு வடிவமே இல்லை ஆனால் எண்ணற்ற வடிவங்கள் உணர்வை சார்ந்திருக்கின்றன ஆச்சரியவத் பசியதி கஷ்டி ஆச்சரியவத் பததி ததைவச்சாண்யா அரூபம் அத்தம் சுவாமி இது ரொம்ப அப்டிராக்டாக இருக்கு அப்படின்னு நாளை காலம்புறவா சகுண பிரம்மனை சொல்லித்தரேன் அடுத்தது வரப்போகுது உமாசகாயம் அதையும் நிருகுணமாகவும் சொல்கிறதுக்கு இருக்கு சகுணமாகவும் இன்டர்பிரட் பண்ணலாம் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்லோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் அப்புறம் அங்கே இன்னொன்று இருக்குது பூத்தயோனி தியாத்வா முனிர் கச்சதி விசிந்திய தியாத்வா எல்லாம் சப்ளை பண்ணணும் நாளைக்கு காலம் ரே பார்ப்போம் இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் ஓம் பதிரங்குணுமேவா பசியே மாஷி ஸிரைரங்கை சுஷ்டு வாநூபி வசேமேவி தயுஸ் ஸ்வீனோ பூஷா விஷவே ஸ்தோ அரிஷ்டேமிஸ்தி நோபிருப்போம் சாந்திஷாந்திஷாந்தி அய்யனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்காண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் ஷையுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி